அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சார்ந்தோர் பெருமக்களே தாய்மார்களே உங்கள் திருவடிகளை எல்லாம் வணங்கி இந்த திருமந்திர உரையின் இரண்டாவது நாளை இன்றைக்கு நாம் தொடங்குகின்றோம் இந்த நூலுக்கு திரு என்று பெயர் மந்திரம் என்பது யாரெல்லாம் தன்னை நினைக்கிறானோ அவனுக்கு எல்லா விதமான கொடுப்பது இதுக்கு திருமந்திரம்னு பேரு இதனுடைய ஒவ்வொரு பகுதிக்கும் தந்திரம்னு பேரு ஒன்பது தந்திரம் ஆங்கிலத்தில் டிவிஷன் சொல்றோம் பகுதி சாப்டர் அது மாதிரி ஒன்பது தந்திரங்கள் தந்திரம் ஒன்பது சார்பு மூவாயிரம் சுந்தரன் ஆகம சொல் மொழிந்தானே இது திருமூலருடைய வார்த்தை இருபத்தி ஆகமங்களில் ஒன்பது ஆகமங்களின் பிழிவு திருமந்திரம் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்கள ஒன்பது ஆகமங்கள் அந்த பிடிவு திருமூலர் திருமந்திரம் மற்றதெல்லாம் இது சாத்திரமும் ஒரு பக்கம் ஆண்டவனை கும்பிடும் தோத்திரம் ஒரு பக்கம் நம்ம சாஸ்திரங்களை பூரா சொல்லும் சித்தாந்தத்தை சொல்லும் முத முதல்ல சித்தாந்தத்தை விளக்கமாக சொன்னவர் திருமூலர் சித்தாந்தத்துக்கு அடிப்படை என்னன்னு கேட்டா சிவம் சக்தி சிவபெருமான் சிவனேன்னு இருப்பார் அவருக்கு எதைப் பத்தியும் கவலை கிடையாது அப்படி இல்லை இந்த பிள்ளைகளை காப்பாற்றி போறானே இவனுக்கு எப்படியாவது உதவி செய்யணுமே அதனாலே சிவனுடைய அருளுக்கு சக்தி பேர் வச்சாங்க சிவம் வேற சக்தி வேற இல்லை சிவபெருமானுடைய அருளுக்கு சக்தி பேரு பிரிக்க முடியுமா தாமரை பூ வேற மனம் வேற இல்ல தாமரையில் தான் மனம் சூரியன் வேற சூரியனுடைய ஆற்றல் வேற இல்ல சூரியனுக்குள்ளதான் ஆற்றல் சூரியனுக்குள்ளே ஆற்றல் இருப்பது போல பரம பராசக்தி இருக்கிறாள் ஆனா சிவபெருமானை பார்க்க முடியாது அவர் ஜோதிமயமானவர் நம்ம கண்ணுக்கு எட்டாதவர் அவர் படைத்த சூரியனையே நம்மளால ஒழுங்கா பார்க்க முடியல வடிவடுத்தது பராசக்தி காமிச்சாருமான அப்பா யாருன்னு தெரியும் தெரியுமா அம்மா தானே சொல்றாண்டா தான் அப்பாங்க இங்கேயும் அப்படித்தான் அங்கேயும் அப்படித்தான் ஆண்டவனை காட்டுறது யாரு ஆண்டவனுடைய திருவருள் அவன் அருளாதே அவன் தாழ் வணங்கி அவன் அருள் இல்லைன்னா நீங்க அவனை கும்பிட முடியாது எத்தனையோ வேலை வாய்ப்பீங்க கடவுளை பத்தி சுத்தமா மறந்துடுவீங்க அருள் பெற்றால் எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் அந்த அருளுக்கு பேரு பராசக்தி சரி இந்த அருள் எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கிடைக்கிறது அது கும்பிடுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அருள் கிடைக்கும் அவருக்கு ராமனா வந்து வழிபாடு பண்றதுக்கு உகந்து காட்சி கொடுப்பார் ஒருத்தர் சிவபெருமான் சிவபெருமான் திருமறைகளை இருக புடிச்சு அந்த ஆளுக்கு சிவபெருமான் சிவபெருமானா வந்து காட்சி கொடுப்பார் ஒருத்தர் அம்பாள் பராசக்திதான் எல்லாம் அபிராமிப்பட்டி முக்தி தாயகம் ஜானகி மனோகரம் சர்வலோக நாயகம் சங்கராதி சேவியமான புண்ணிய நாம கீர்த்தனம் அவருக்கு ராமன ஆஞ்சனேயனும் சேர்த்து காட்சி கொடுப்பார் நீங்க எப்படி கும்பிடுறீங்களோ கடவுள் அப்படி உங்களுக்கு காட்சி கொடுப்பார் இதுதான் திருமந்திரம் அப்பனை நந்தியை ஆறா அமுதினை ஒப்பிலிவள்ளை ஊழி முதல்வனை எவ்வளவு அடமொழி அப்பா அப்பனை இந்த பிறவிக்கு இவர் அப்பா போன பிறவிக்கு யாரு அப்பா தெரியாது அடுத்த பிறவிக்கு யாரு அப்பா தெரியாது அண்ணோ அப்பன்னை அப்பனோ பின்னோ பிள்ளைத்தார் தெரியாது அப்பா அப்பனை நந்தியை நந்தின் பற்றுதல்ல பற்று கிடையாது நாம் அவனை பற்றி கொள்ள வேண்டும் பற்றுக பற்றினை நந்தின் அர்த்தம் அப்பனை நந்தியை அமுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பம்பாய் தமிழ் சங்கத்தில் வெள்ளி விழா எத்தனை வருஷம் ஆச்சு முப்பத்தெட்டு வருஷம் ஆச்சு பொன் விழாவெல்லாம் முடிஞ்சு போச்சு வெள்ளி விழாவுக்காக நாங்க ஒரு பத்து பேர் தமிழகத்தில் இருந்து பம்பாய் தமிழ் சங்கத்துக்கு போயிருக்கோம் அங்க ஒரு வீட்டில் நல்ல சாப்பாடு ஜநாதன் வந்திருக்கார் திருச்சி பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் அப்துல் ரஹ்மான் வந்தார் எல்லாரும் போயிருக்க ஒரு வீட்டில் தாங்க முடியாத சூடு சிரிச்சார் ஏன் சிரிக்கிறீங்க சொன்ன வார்த்தை திருமூலர் வார்த்தை திருவாசகத்தில் உள்ள வார்த்தை ஆரா அமுதாய் அலைகடல் வாய் மின் விசிறும் பேராசை வாரியனை பாடுதுங்க உள்ள வார்த்தை ஆரா அமுதாய் அலைகடலில் கண் வளரும் நாராயணன் என்று இருப்பேன் ராமனை நான் மண்டோதரி சொல்றான் எனக்கு தெரியும் இந்த ராமன் நாராயண மூர்த்தின்னு தெரியும் இந்த ராவணனுக்கு தெரியலையே அப்போ அந்த ஆறா அமுது சுடுசோத்தை பார்த்த உடனே அவருக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு ஆறா அமுது போல இருக்கும் திருப்பதிக்கு போனா பெருமாளை இன்னும் கொஞ்சம் பார்க்கணும் போல இருக்க சரிகண்டி சரிகண்டின்னு விரட்டுன்னா கூட இப்படி திரும்பி அப்படி திரும்பி அங்க நிக்கிற ஆள் கையில ஒரு நூறு ரூபாய் நோட்டை அழுத்தி அப்பவாவது நம்மளை பார்க்க வர்றானா வெளியில வந்து அவர் பெருமாளைய பார்த்து அதுதான் ஆறா பயிரார சாப்பிடறான் வாயார பேசுறோம் செவியார கேட்கிறான் காலார நடக்கிறோம் சொல்றமா இல்லையா காண்டவன எவ்வளவுதான் நினைச்சாலும் இன்னும் நினைக்கணும் போல இருந்தா ஆறா அமுது அப்பனை நந்தி அமுதினை ஒப்பிலி வள்ளலை ஒப்பில்லாத வள்ளல் அது என்னங்க ஒப்பில்லாத வள்ளல் வள்ளல் கையில இருக்கத கொடுப்பாரு அவரையவா கொடுப்பாரு ஐநூறு ரூபா வச்சிருந்தா ஐம்பது ரூபா கொடுப்பாரு அதிகபட்ச ஐநூறுமான் அடியாருக்கு தன்னையே கொடுத்திருவார் அப்பனை நந்தியாக முதினை ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை ஊழியில எல்லாம் அழிஞ்சு போயிடும் சிவபெருமான் மட்டும் தனியான திருவாசகத்தை எழுதி வாங்கிவிட்டாரா அவரே போய் திருவாசகத்தை எழுதி வாங்கி ஒரு ஊழிக் காலம் வரும் எல்லாம் அழிந்து போய்விடும் இவருக்குள் இணைந்து விடுவாள் உட்கார்ந்து நம்ம படிக்கிறதுக்கு நூல் எது திருவாசகம் எழுதி வாங்கிக்கோ அது மாதிரி ஒரு நூல் கிடையாது பயன்படுத்த வேண்டுமானால் திருவாசகத்தை படி மனோன்மணி எம்பாடிய பேராசிரியர் சுந்தரம்பிள்ளை எழுதுகிறார் கடைசியிலே ஊழிக் காலத்திலே வரக்கூடிய ஒரு தனிமையை மாற்றுவதற்காக எம்பெருமான் திருவாசகத்தை எழுதி வாங்கி கொண்டார் கடையூளி வருந்தனிமை கழிக்கன்றோ அம்பலத்துள் உடையார் உன் வாசகத்தில் ஒரு பிரதி கருதினதே ஊழிக் காலத்திலே வரக்கூடிய தனிமையை மாற்றுவதற்காக சிவபெருமான் அம்மா தமிழ்தாயே உன் திருவாசகத்தை அவர் எழுதி வாங்கி வச்சிருக்காரு சொன்னது மனோன்மியம்பாடிய பேராசிரியர் சுந்தரம்பத்தில் யார் இருப்பார் சிவபெருமான் மட்டும்தான் இருப்பார் எப்படி வேணாலும் கும்பிடு அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே அது மாதிரி உனக்கு கடவுள் அருள் செய்வார் முடிஞ்சு வச்சு கதை ரொம்ப சிம்பிளா போச்சு நீ எவ்வளவுக்கு பாத்திரம் கொண்டு வரலாம் சட்டி கொண்டு போனாரு சட்டி நிறைய தண்ணி கொண்டு வந்தாரு என்ன மாதிரி ஒருத்தம் டம்ளர் கொண்டு தண்ணி கொண்டு வந்தான் இன்னொருத்தம் பின்னால ஒண்ணுமே இல்லாம கைய கொண்டு போனா கையளவுண்டி கிடைச்சதுக்கும் பின் வந்த ஒண்ணும்பு அவ ராமாயணம் முடிஞ்சது ராமாயணம் கம்ப ராமாயணம் எல்லாம் முடிஞ்சு விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் ஆயிடுச்சு இப்போ அயோத்தியில இருந்து பரதன் நேரத்தை கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கான் பதினாலு வருஷம் முடிஞ்சு போச்சு ராமன் வல்ல அக்னியில பாஞ்சிடணும் பதினாலு வருஷத்துக்கு ஒரு நிமிஷம் பாக்கி இருந்த பரவாயில்ல முடிஞ்சுட்டு பாங்கிடணும் அக்னியை வளர்த்து சுத்திக்கிட்டு இருக்கான் அங்க ராமருக்குனசில பட்டுரு பதினால வருஷம் முடியுதே து சாயங்காலம் இப்படா இப்படிய நம்ம இலங்கையில இருக்கிறோம் எங்க போகணும் அயோத்திக்கு போகணும் என்ன செய்யறது விபீஷணன் பக்கத்துல வந்தா புஷ்பபிமானம் இருக்கு புறப்படலாம் புஷ்ப ஏறிக்கொண்டார்கள் குரங்கு சேன எழுபது வெள்ளம் ஒரு வெள்ளம்னா தெரியுமா இருபது லட்சத்தி தொண்ணூத்தி ஓராயிரம் கோடி எப்படி இருபது லட்சத்தி தொண்ணூத்தி ஓர் ஆயிரம் கோடி கிட்டத்தட்ட இருபத்தோரு லட்சம் கோடி ஒரு வெள்ளம் எழுபது வெள்ளம்னா அதை எழுபதால பெருக்கி பார்த்துங்க வீட்டுல போய் 3 அவ்வளவுரங்கு கூப்பிட்டதுக்கு போயிட்டாங்க அலகாபாத் கீழே இருந்து பரத்து வாட்சிய மகரிஷி ராமான்னு கூப்பிட்டார் ராமர் மேல இருந்து புஷ்பத்தை இறக்கிட்டார் அயோத்தியில் அலகாபாத்துக்கும் அயோத்திக்கும் கிட்டத்தட்ட உத்தேசமா இருக்கும் விட்டுருவான் வந்து நான் எப்படி கேப்பேன் வேண்டாம் என் தம்பி இருக்கட்டுமே விட்டுருவான் சொல்லிவிட்டா ராஜ்யத்துக்கு ஆள் கிடையாது திட்டம் அதனாலே இறங்கிட்டார் எங்க பரத்வாஜ மகரிஷி ஆசிரமம் இறங்கின பரத்வாஜ மகரிஷி எல்லாருக்கும் சாப்பாடு போடுற காமதேனும் எழுபது வெள்ளம் குரங்கு கூட்டம் சுக்கிரீவன் ஆஞ்சநேயன் ராமன் லக்ஷ்மணன் சீதா தேவி எல்லாம் சாப்பிட உட்கார்ந்தாச்சு இவன் சாப்பாடு உட்காரலாமோ அங்க தம்பி காத்து கிடக்கிறான் இவன் சாப்பிட உட்காரலாமா தப்புத்தான உட்கார்ந்துட்டான் எல்லாரும் சாப்பிடுறாங்க சீதாதேவிக்கு எந்த மோதிரத்தை கொண்டு இலங்கையில குடுத்தியோ அந்த அடையாள மோதிரம் வச்சுக்கோ என்ன செய்யணும் அயோத்திக்கு போ பரதன் அக்னியை சுற்றுவான் புடிச்சுக்கோ அணைச்சு இந்த மோதரத்தை வருஷம் முடிகிறதுக்கு கோசலாதேவி பக்கத்தில் வந்தா வரதா உன்னால சாக முடியாது நீ பாட்டுக்கு எப்படி சாகிறது ராஜாவுக்கு தற்கொலை பண்ணிக்க கூட உரிமை கிடையாது என்ன செய்யறது அடுத்த ஆள் ஏற்பாடு பண்ணிட்டு போ இப்படி ஒரு வம்பு வந்துருச்சா யார பாக்கலாம் ஏ சத்துருக்கேன் இந்த ராஜ்யத்தை நீ வச்சுக்கோ நம்ம காலத்து தம்பியா இருந்தா என்ன சொல்லிருப்ப நாம் பிறக்குற போதே ஜோசியக்காரங்க சொன்னாங்க எனக்குத்தான் ராஜ்யம் சொன்னான் இப்ப ராஜ்யம் வந்துருச்சுன்னு பரதன் அக்னியில புடிச்சு தள்ளி இருப்பேன் நம்ம தம்பி அது ராமனுக்கு தம்பி பரதனுக்கு தம்பி லட்சுமணன் கூட பிறந்தவன் அறந்தானே என்கின்ற சுமித்திர வயத்தில் என்ன சொன்னான் தெரியுமா ஐயா ராமனுக்கு மூணு தம்பி ஒரு தம்பி காட்டுக்கு அவன் கூடவே போயிட்டான் லட்சுமணே இன்னொரு தம்பி நீ நீ அவன் வர்றதுக்கு நாளாக போகுதுன்னு அக்னியில் பாய போற தம்பி. உங்கள மாதிரி தியாகம் பண்ணாம இந்த ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு இருப்பேனா இந்த ராஜ்யம் என்ன அவ்வளவு பெருசா எனக்கு வேண்டாம் போனால நிலமைகளை கைவிட்டு போனானை காத்து பின்பு போனானும் ஒரு தம்பி போனவர்கள் வரும் அவதி போயிற்று உயிர் விட என்று அமைவானும் ஒரு தம்பி அயலே யானாம் இவ்வரசாழ்வேன் என்ன இவ்வரசாட்சி இனியதம் அவளது இனிப்பானதா போங்கப்பா எனக்கு வேண்டாம் அவனுக்கு எப்படி இருக்கு மாட்டிக்கிட்டான் அங்க பாய முடியாது கோசலாதேவி பக்கத்தில் வந்தார் கோடி ராமர்களாக அருகா கோடி ராமரா இருந்தா கூட பரதா உனக்கு சமானம் அல்ல யார் நிக்கிறான் பரதம் தான் நிக்கிறான் யாராவது இப்படி செய்வாங்களா கோடி ராமரா இருந்தாலும் அவர்கள் உன்னை மட்டன்தான் யாரு சொல்றா ராமனின் திருவயிறு வாய்க்க பெற்ற கோசலை இவன் அதெல்லாம் கிடையாது இந்த ராஜ்யம் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அக்னியில பாஞ்சிட சாமி வந்தார் நிலைமையை பார்த்தார் கையினால முதல்ல அக்னி அணைச்சார் பாயிருக்கு ஐயன் வந்தனன் ஆரியன் வந்தனன் என்றான் கையினால் எரியை கரியாக்கினான் கையினால் எரியை கறியாக்கினான் அக்னியை அணைச்சு கறியாக்கிவிட்டான் ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் கரீன சாட்சி ஐந்தவித்துளார் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாடுங் கரி திருவள்ளுவர் தபஸ்விகளுடைய பேர் ஆற்றலுக்கு அகலிகையின் கோதமனிடத்திலே சாபம் வாங்கினானே அதுதான் பெரிய சாட்சி கரியி ஐயன் வந்தனன் வந்தனன் என்று கையினால் எரியை கரியாத்தினான் அக்னி சாட்சியா நான் சொல்றது உண்மை ராமன் வந்துட்டான் ராமன் வந்துட்டா கரியின்னா ரெண்டு அர்த்தம் கையினால் எரியை கரியாக்கினான் அக்னி சாட்சி பார்க்கிறான் யாரோ ஒரு குரங்கு மொரட்டு குரங்கு தசரதன் உடைய புள்ள பரதன் அப்படி கிட்ட போனா நீ யாரு நான் ராமதூதன் அப்படி பார்த்தா இந்த ஆருக்கு மோதராமன் மோதரா பார்த்த உடனே அவனுக்கு மகிழ்ச்சி ஆகா ராமன் வந்துட்டான் ராமன் வந்துட்டான் இதெல்லாம் எங்கே அயோத்தியில இல்ல அயோத்திக்கு முன்னால நந்தி கிராமம்னு ஒரு ஊரு அங்கதான் பரதன் இருந்தான் ராமனை கூட்டிக்கிட்டு வராம அயோத்திக்குள்ள போக மாட்டேன் ராமன் வந்தா அயோத்திக்குள்ள போவேன் ராமன் வரலா நந்தி கிராமத்திலே செத்து போவேன் இப்பவும் இருக்கு ராமர் வந்து நிமிஷம் எதுக்கு இந்த ஆஞ்சநேகனை அனுப்பணும் சாப்பட உட்காரலாமா என்ன சாப்பாடு ராமரா இல்லை தெரியுமா ராமர் அனுப்பினார் திருமந்திரத்துக்கு விளக்கம் கொடுக்கிறார் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே கடவுள் அணி எப்படி வண்ணாலும் கும்பிடு அந்த வடிவத்திலே அந்த தன்மையிலே கடவுள் உனக்கு காட்சி கொடுப்பார் பதினாலு வருஷம் எதை வச்சு கும்பிட்டான் வாகனம் கருடன் பெரிய திருவடி மூர்த்தியின் வாகனம் ஆஞ்சனேயன் சிறிய திருவடி பதினாலு ஆண்டுகள் திருவடியை வைத்து நீ வழிபட்டமையினாலே திருவடி உன்னை காப்பாற்றும் வருஷம் சாப்பாடு இல்லாம கனியையும் கிழங்கையும் சாப்பிட்டுக்கிட்டு காட்டில இருந்தவன் ராமன் மறக்கப்படாது தரையில கையை தலைக்கி வச்சு படுத்து கிடந்தவன் ராமன் அம்சூலிகா மஞ்சத்திலே படுக்க வேண்டியவன் காட்டிலே கல்லிலே பருக்கை கல்லிலே புன்சை களத்திலே படுத்து கிடந்தவன் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் பாடுறார் ராமர் பிறந்த அவர் நடந்து பாதையிலே ஒரு கல்லாக கடந்திருந்தா கூட நம்மளை ஒரு மிதி மிதிச்சிருப்பாரே திருவடி பற்றிருக்கு மேய்கிறார் தொழையாம் பிறவி பிறந்து என் செய்தோம் பொன்னி பொங்கொழிக்கும் அலையார் திருவரங்கத்து எம்பிரான் நமது அண்ணையொடும் தொலையாத காணங் கடந்த அண்ணால் தடந்தொரும் புல்லாய் சிலையாய் கிடந்திலமே அவன் கடல் தீண்டு கைக்கே பிள்ளை பெருமளையார் படர் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்பனை நந்தியை ஆறாமுதினை ஒப்பிலி வள்ளலை ஊளி முதல்வனை எப்பரிசாயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசு அருள் பெறலாமேன் அந்த அருளுக்கு பேரு பராசக்தி ஒண்ணு இரண்டாவது சிவஞானிகள் பராசக்தியின் பரிபூரணமான அருளைப் பெற்றவர்கள் யாரு சிவஞானி வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் சிவபெருமானையே சிந்திக்கக்கூடியவர்கள் சிவஞானிகள் சிவஞானிக்கு வாழ்க்கை நல்லா இருக்குமா பொரு சிவஞானிக்கு கொடுத்தா மோட்சம் கிடைக்கும் பரலோகம் கிடைக்குமா அப்படி இல்லாதவனுக்கு நிலமளவு பொண்ணை கொடுத்தா கூட பலன் கிடைக்காதான் திருமூலர் பாடுகிறார் திலமத்தனை பொன் சிவஞானிக்கு இருந்தால் திலம்ன தெரியுமா திலம்னா எள்ளு திலோத்தமையின்னு அவளுக்கு பெயர் ஏன் உடம்புல எல்ல அழகில்லாத உறுப்பு கிடையாதான் ஈந்தால் பலமுத்தி சித்தி பரலோக முந்தரும் சிவஞானிக்கு எள்ளத்தனவு எள்ளத்தனை அளவு கொடுத்தால் போதும் உனக்கு முத்தி கிடைக்கும் சித்தி கிடைக்கும் பரலோகம் கிடைக்கும் நிலமத்தனை பொன் நிலமளவுக்கு தங்கத்தை நின் மூடற்கு பயன்படுத்த மாட்டான் அடுத்தவனுக்கும் கொடுக்க மாட்டான் அவன் கையில அதை பலமும் அற்றே பரபோகமும் குன்றுமே ஓம் பலமும் போயிடும் உனக்கு போகமும் கிடைக்காது சிவஞானிக்கு கொடுக்கணும் ஏன் சிவஞானி திருவருள் பெற்றவர் திருவருளுக்கு பெயர் பராசக்தி திருவண்ணாமலையிலே சேஷாத்ரி சுவாமின்னு ஒரு புண்ணியவான் பிராமண சன்னியாசிகள் இரண்டு பேர் அங்க கொடி கட்டி பறந்த காலம் அது ஒருத்தர் சேஷாத்ரி சுவாமி இன்னொருத்தர் ரமண பகவான் சேஷாத்ரி சுவாமிக்கு பிள்ளையார்ன்னு பேரு ரமணருக்கு முருகன் பேரு அந்த ஊர்ல அப்படித்தான் முதல்ல வந்தவர் பிள்ளையாரா பின்னால வந்தவர் முருகனா அந்த ஊருக்கு அருங்க ஊர் அப்படித்தான் சொன்னாங்க சேஷாத்ரி சுவாமி தெருவெளிய போவார் யாராவது பெரும்பகுதி சாப்பிடவே மாட்டார் போயிட்டார் வசதி இல்லை வீட்டுக்காரர் இறந்து போயிட்டார் ரெண்டு பொண்ணு கல்யாணத்துக்கு நிக்கிது ஏதோ சாப்பாடு ஓடிட்டு இருக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் செட்டி நாட்டுல பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறதுனா அது பெரிய தொல்லை ஏழு லட்சம் எட்டு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம்னு பணம் கேட்பான் மற்ற ஊர்ல யாராவது சபிக்கணும்னா மரமாப்போ மட்டையாப்போன்னு சவிக்கலாம் செட்டி நாட்டுல யாரையாவது சவிக்கணும்னா மூணு பெண் குழந்தைக்கு தந்தையாப்போம்னா அந்த ஆள் கதை முடிஞ்சு போயிடும் அவங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டுல நாலு பொண்ணு அப்பா கோடீஸ்வரர் அஞ்சாவதா ஒரு பையன் பிறந்தேன் கல்யாணம் முடிஞ்சது அடுத்த வீட்டுக்காரர் கேட்டார் பையனை வேற ஒன்னும் கிடையாது எங்க அப்பா இனிசியல் தான் நடந்த நிகழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தி அஞ்ச ஒட்டிய காலகட்டம் அழகான பொண்ணு அறிவுள்ள பொண்ணு கையில் வசதி இல்லை கல்யாணம் போனா சந்தனவாசம் அடிக்குது சாமி வேட்டி வெள்ள சட்ட நம்ம கிட்ட வந்தா வேறு அடிக்குது நமக்கு சாமிக்கு வித்தியாசம் சாமி பரம ஞானி அப்படியே வந்து உட்கார்ந்துட்டார் சாப்பிட தெய்வானை ஆட்சி என்ன செய்யும் ஏதோ வீட்டுல ஏதோ சமையல்னு பேருக்கு என்னமோ இருக்கு பாவம் வசதி இல்லை மனசு இருக்கு வசதி இல்லை கடவுள்கிட்ட போறதுக்கு மனசு இருந்தா போதும் வசதி அவன் கொடுத்துருவான் அரண் செய்ய விரும்புன்னா அறண் செய்யுங்கள அரண் செய்யுன்னா இவன் பைசா இல்லை அதுக்காக என்ன சொன்னா அறத்தை செய்ய விரும்பு விருப்பங்கள் கடவுள் பணத்தை கொடுப்பார் மனம் இருந்தா பணம் பட்னி யாரு மூணு பேரும் தெய்வான பட்னி சாமி ஒரு சிரிப்பை போயிட்டார் நம்மளால இப்படி போட புரிஞ்சிருச்சேன் ஒரு விருந்து வைக்கலையே ஒரு பாயாச வைக்கலையே ஒரு வடை இல்லையே ஏதோ நம்ம சாப்பிடுற பழங்கஞ்சிய சாமி சாப்பிட்டு போயிட்டாரு நமக்கு கொடுத்து வைக்கலையே மூணு அழுதுது சாயந்தரம் கோயில்ல ஒரு கூட்டம் திருவண்ணாமலை கோயில் மூணு பேரும் வந்து கேக்குறாங்க அறிவு கொடுக்கிற இடத்த விட்டுறப்படாது சாப்பாடு போடுற இடத்தை விட்டா கூட பரவாயில்ல எங்கேயாவது அறிவு கொடுத்தா அந்த இடத்தை விட்டுறாதீங்க சாக்ரடேசெயில போட்டாங்களாம் நாளைக்கு காசுக்கு நஞ்சு கொடுக்க போறாங்க பாடனா இப்பவும் நல்லா இருந்துச்சு மூணு முறை பாடிட்டான் சாமி ஏன் பாட சொல்றீங்க பாட்டு நல்லா இருக்கு நான் அதை பாடம் பண்ணிக்கணும் அறிவாளியா சாகலாமே அறிவை விட்டு கூடாது அறிவு அற்றங்காக்குங்க சாப்பிட்ட சோறு மூணு மணி நேரத்துல வேற பேரு முடிஞ்சு போச்சு அறிவு ஆன்மாவுக்கு அடுத்த பறவியில வந்து கப்புடிச்சுக்கும் ஒருமை கண் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்தார் சுவாமி அந்த பக்கத்துல கீழே கம்பத்துலையார் சந்நிதியில ஒரு தூண் அதுல சாஞ்சுகிட்டு உட்கார்ந்து இருக்கார் அவர் படத்தை பார்த்திருக்கா இப்படித்தான் உட்கார்ந்து இருப்பார் பரம வந்துட்டாங்க வழியில் வந்தா ஒரே இருட்டு அழகான பெண் குழந்த ரெண்டு அந்த என்ன செய்யறது பின்னாலே வர்றான் எங்க போவாங்க இவங்க வீடு ஊருக்கு கடைசி வேகமா ஓடுனா அவன் வேகமா வர்றான் ரெண்டு பய வந்து ரெண்டு பொண்ணு தோல்லையும் கைய வச்சான் இழுத்தான் எப்படி இருக்கும் அந்த ஒ பண்ண முடிய நினைச்சா ஒரு காலமாடுங்க மறுநாள் காலையில கோயிலுக்கு போனா சேஷாத்திரி சுவாமி அதே இடத்துல இந்த எல்லா பக்கத்திலையும் அதை காமிச்சு நேத்தி நந்தி விரட்டிச்சா புரிஞ்சு சாமி தான் காப்பாத்தினார் கவலைப்படாத போ சிங்கப்பூர்ல இருந்து மாப்பிள்ள வரப்பற நடந்த நிகழ்ச்சி உங்க ஊருங்கிறதுக்காக சொல்ல மாப்பிள்ள ஓடி போட்ட சாப்பாடு மனசு வருத்தப்பட்டது இந்த சாமிக்கு எவ்வளதோ செய்யணும் நமக்கு கொடுத்து வைக்கலையே அப்படின்னு மனசு வருத்தப்பட்டது சாமி புரிஞ்சுக்கிட்டார் திலமத்தனை கொடுத்தா போதுமே அதுக்கு மேல எதுக்கு அடுத்த வாரம் ஒரு ஆள் வர்றார் அம்மா சிங்கப்பூர்ல இருந்து ரெண்டு பசங்க வந்திருக்காங்க அவங்க அப்பா எல்லாம் வந்திருக்காங்க பத்து நாளையில பையன் அமெரிக்கா போறாங்களாம் கல்யாணத்தை பண்ணா தேவையில்லைங்கிறாங்க ஒரு செலவு உங்களுக்கு இல்ல பொண்ண மட்டும் காட்டுங்க பிடிச்சா கல்யாணம் ரெண்டு பையனும் வந்தா பொண்ணை பார்த்தா மகாலட்சுமியா இருக்கு அடுத்த வாரம் கல்யாணம் முடிஞ்சு வச்சு ஆட்சி போய் சேஷாத்திரி சாமி காலில் விழுந்து அழுது சாமி இப்படியே உட்கார்ந்து இருக்கார் எந்த மாற்றமும் கிடையாது திலமத்தனை பொன் சிவஞானிக்கு ஈந்தால் பலமுத்தி சித்தி பரலோகமுந்தரும் சரி அப்புறம் தண்டரும் தபோதனர் தாம் மகிழ்ந்து உண்டது மூன்று புவனமும் உண்டது ஒரு சிவஞானிக்கு சாப்பாடு பண்றான் அவரா சாப்பிடறாரு இல்ல மூணு உலகமும் உண்டது கீழ்லோகம் நம்ம லோகம் மேல் பாதாளம் அத செத்து மூணு உலகமும் உண்டது கொண்டது மூன்று புவனமும் கொண்டது என்று அறிவுமயமான சன்னியாசிகள் உயர்ந்த சான்றோர்கள் அவர்கள் உண்ட ஊன் ஊன்ன சாப்பாடு இந்த ஊன் கழிஞ்சாச்சோன்னு கேட்பாங்க எங்க இலங்கையில அப்படித்தானே சாப்பாடு ியூன் அயன்மால் அருந்திய வண்ணமாம் அந்த பழக்கம் தெளிந்தவர் முத்தியாம் என்று நம் மூலன் மொழிந்ததே புரியுதா சிவஞானிக்கு சாப்பாடு போடு போட்டு என்ன செய்யணும் அவர் நீ சாப்பிடு சித்தம் தெளிந்தவர் சேடம் என்ன சேஷம்னா மிச்சம் சித்தம் தெளிந்தவர் சேடம் வருகிடில் முத்தியாம் என்று நம் மூலன் மொழிந்தது இதெல்லாம் திருமந்திரம் மறைஞான சம்பந்தர் ஒரு பரம ஞானி மெய்கண்டார் மெய்கண்டாருக்கு அப்புறம் அருள்நந்தி சிவாச்சாரியார் அருள் நந்தி சிவாச்சாரியாருடைய மாணாக்கர் மறைஞான சம்பந்தர் இந்த நாலு பேர்ல இந்த மூணு பேர் முதல் மூணு பேர் சந்தானாச்சாரியார்கள் சம்பந்தர் சிதம்பரத்தில் நடராஜாவை கும்பிட்டு நடந்து வந்து பசிக்குது ஒரு வீட்டு வாசப்படி போனார் அம்மா அந்த வீட்டு அம்மா உள்ள பாத்திரமே கிடையாது பாத்திரம் வச்சிருந்தா அவன் சன்னியாசி இல்ல திருவோடு வச்சிருந்தாலே அவன் சம்சாரி கையோடுதான் போகணும் சாப்பிட்டு கையை தட்டிட்டு வந்துடணும் சந்திரசேகரந்திர சரஸ்வதி சுவாமிகள் காஞ்சி மகா பெரியவர் மூணு கவலம் தான் சாப்பிடுவார் மூணு கவலாம் சாப்பாட்டுக்கு முன்னாலேயா பின்னாலையான்னு கேட்காதுங்க சாப்பாடே அதுதான் புண்ணியவானுக்கு அதனாலதான் ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி மரஞ்சான சம்பந்தர் கையை நீட்டிக்கிட்டு நிற்கிறார் கூழ் இப்படி வடியுது பார்த்தோ ஒரு மூட நெய் பெயுது முழங்கை வலிவார திருப்பாவ சரியா நெய் வலிஞ்சுதான் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இது கூழ் வழியுது அப்படியே குடிக்கிறார் ஒரு பல்லாக்கு போனது பல்லாக்களை உ ஒரு பெரிய சிதம்பரத்தில் தீட்சதர்கள் நடராஜாவுக்கு சமானம் சிதம்பரத்தில் மூவாயிரம் தீட்சதர்களுக்கு நடராஜாவுக்கு உரிய நகைகள் சொத்துக்கள் ஒரு பைசா கூட வெளியில போகாம தாங்களும் பங்கு போட்டுக் கொள்ளாமல் பத்திரமா காப்பாற்றிட்டு இருக்காங்க ஒரு நாள் ஒரு சொற்பொழிவுக்கு போனேன் நாளைக்கு காலையில் நடராஜா திருவீதி உலாங்க ஆனி மாசம் மகத்தி சொற்பொழிவு அடுத்த நாள் காலையில் நடராஜா திருவீதி உலா என்ன உள்ள கூட்டிக்கிட்டு நடராஜாவுக்கு வெள்ள துணியை போட்டு கட்டி வச்சிருந்தாங்க நல்ல வெள்ள துணி நடராஜா மேல கட்டி வச்சிருக்கு முகம்தான் தெரியுது என்ன சாமி இப்படி போட்டு கட்டி வச்சிருக்க ராத்திரி ரெண்டு மணிக்கு தான் கட்டி அவிப்போம் அவருக்குலங்காரம் பண்ணி இருக்கோம் கோடி ரூபா நடராஜா அலங்காரம் பண்ணி இருக்கோம் நாளைக்கு காலைகளை தேருக்கு போற பொழுது அந்த கட்டை எடுத்துருவோம் நகையோட வருவார் ராத்திரி எல்லாத்தையும் இன்னும் ஒழுங்க வச்சு பாதுகாக்கிறாங்க வேற எங்கயாவது இருந்தா பங்கு போட்டிருப்பாங்க தீட்சிதர்கள் உமாபதி சிவாச்சாரியார் ஒரு தீட்சிதர் பல்லக்கில் வர்றார் அந்த பல்லக்கில் வர்றவருக்கு முன்னால பத்து பேரு பின்னால பத்து பேரு எல்லாம் வருது இந்த அம்மா அந்த சத்தத்தை கேட்டுட்டு அப்படி திரும்பி பார்த்தாங்கல்ல ஊத்திர கூழ் இங்க சாமி கைய வச்சுக்கிட்டு நிற்கிறாரு கூழ்வுத்தன திரும்பி பார்த்தவனு கூழ் நின்னு வச்சு சாமி கூழ் நின்னாவை ஊர்வலம் போறான் அதான் அம்மா பார்த்திருச்சு பட்ட கட்டையில பகல் குருடு போகுது இந்த அம்மாவுக்கு பட்டுன்னு அடிச்சுது பட்ட கட்டை அம்மா பட்ட கட்டை எது பல்லக்கு பட்டு போன கட்டை தானே இருக்கு பட்ட கட்டில உள்ள உட்கார்ந்து யாரு தெரியுமா பகல் குரு அது என்ன பகல் குருடு ஆயிரம் பேர் செத்து இருக்கிறான் நான் தான் இருக்க போறேன்னு நினைச்சு பல்லக்கு பரிவாரத்தோட இவ்வளவு ஆரவாரத்தோட போறாரே இந்த ஆளு பகல் குரு தானே இந்த வார்த்தை அவரு காதல விழுந்துச்சு உள்ள உட்கார்ந்து இருக்கிற உமாவதி அந்த அம்மா கூழ் ஊத்து குடிக்கிறார் கூழ் வந்தார் உமாவதி சிவாச்சாரியார் வாங்கி குடிச்சார் அவட்டாச்சு பரமஞ்ஞானி நாலாவது உமாவதி சிவாச்சாரியார் மெய்கண்டார் அருள்நந்தி சிவாச்சாரியார் அவருக்கு உமாபதி சிவாச்சாரியார் உமாபதி சிவாச்சாரியார் அவர் எழுதின கடிதத்துக்கு சிவபெருமான் ஒரு ஆளுக்கு மோட்சம் கொடுத்தாராம் பெற்றான் சாம்பானுக்கு முத்தி கொடுன்னு அவ்வளவு பெரியவர் உமாபதி சிவாச்சாரியார் எதுக்கு சொல்ல வந்தேன் எச்சில் சித்தம் தெளிந்தவர் சேடம் வருகடில் முத்தியாம் என்று நம் மூலன் மொழிந்ததே அப்ப சிவஞானிகள் பராசக்தியின் திருவருள் பெற்றவர்கள் மூணாவது செய்தி விஷ்ணு ருத்ரன் மூணும் ஒன்னா வெவ்வேறையா ரொம்ப பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க சில பேர் சிவன் கோயிலுக்கு போவாங்களே தவிர பெருமாள் கோயிலை வந்த திரும்பிக்குவாங்க பெருமாளை கும்படுற ஆட்கள் சிவான்னு சொன்னாலே காதை பொத்திக்குவாங்க அப்படி எல்லாம் ஆள் இருக்கு கல்கி அழகா அழுதுவார் அந்த காலத்தில் ஒரு வைஷ்ணவர் திருவானைக்காவல் வெளியா போறார் திருவானைக்காவல் சிவன் கோயில் இவர் ஸ்ரீரங்கத்துக்காரர் திருவானைக்காவலை தாண்டித்தான் ஸ்ரீரங்கத்துக்கு போகணும் வீர வைஷ்ணவர் சிவபெருமான் கோயில பார்க்க கூடாது சிவான்னு சொல்லப்படாது சொல்ல கேட்க கூடாது இப்படி போறவர் இந்த திருவானைக்காவல் சிவன் கோயில் ஒரு காக்கா உட்கார்ந்து இருந்துச்சு ஒரு கொத்து கொத்து அங்க இருந்த கல்லு புறப்பட்டு வந்தது வேகமா வந்து இவர் தலை பல இருந்ததா விழுந்தது கோபம் மொட்டை தலையில அடி விழுந்தா எப்படி இருக்கும் விழுந்துருச்சு கோபம் தாங்கல நிமிந்து பார்த்தாரு அட காக்கா திருவானைக்காவல் சிவன் கோயில் கோபுரத்தை இடிக்குது இது ஸ்ரீரங்கத்து காக்காய் இருக்கணும் வீர வைஷ்ணவ காக்காயே திருவானை காவல் சிவன் கோயில் கோபுரத்தை இடிச்சு தள்ளு அநியாயத்தை இப்படி இருக்காங்க திருமூலர் என்ன சொல்றார் அழகா சொல்றார் சண்டையெல்லாம் வேணாம் ஐயா சைவனு வைணவன் சண்டை போட்டதுனாலதான் ஐயா பௌத்தமும் சமணமும் உள்ள வந்துருச்சு வெள்ளக்காரன்லாத நாடு நம்ம கிட்ட இந்தியாவில் ஒரு இடத்துல எச்சு தூப்பிலாந்து அழிஞ்சு போயிருமான பாரதியார் காலத்துல முப்பது கோடி பேர் முப்பது கோடி பேரும் மொத்தமா எச்சு தூப்பினா இங்கிலாந்து முழுகி போயிருங்க ஆனா இங்கிலாந்துக்காரன் தான் ஆட்சி பண்ண ஏன் இவனுகளுக்குள்ள சண்டை சைவனுக்கு வைணவனுக்கும் சண்டை சைவத்துக்குள்ள ஆயிரம் சண்டை ஜாதி சண்ட திருமூலர் சொல்றார் அழகான பாட்டு ஆதிப்பிரானும் ஆதிப்பிரான் சிவபெருமான் அணி மணிவண்ணனும் யாரு மணிவண்ணன் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் வேலையார் செய்வனகள் வேண்டுமன கேட்டியே மணிவண்ணன்னா யாரு பெருமாள் திருமால் கமலத்து அலர்மிசையானும் தாம இருக்கூரும் மூன்று தொடர்ச்சியில் ஒன்று மாதிரி தெரியுது ஆனால் மூணு சேர்த்து பார்த்தா ஒன்னுதான் பேதித்து உலகம் புணங்குகின்றார்களே இது புரியாம இவன் எல்லாம் சண்டை போடுறானே பயன் அறிந்து அவ்வளி என்னும் அளவில் மூணு பேரும் பார்க்கிற வேலையை வைத்து அளந்தால் அயனோடு மால் நமக்கு அந்நியமில்லை திருமாவும் அந்நியம் இல்லை இதுக்கு மேல யாரு சொல்ல முடியும் நமக்கு அவர்கள் அந்நியமில்லை நயனங்கள் மூன்றுடை நந்தி தவறாம் முக்கன் உடையது யாரு சிவபெருமான் சிவபெருமானுக்கு சொந்தக்காரங்க ஐயா தமர்னா என்ன அர்த்தம் சொந்தக்காரன் நமர் நம்மாடு தமர் சொந்தக்காரன் சிவபெருமானுக்கு மூணு பேரும் சொந்தம் பயனம் பெறுவீர் அவ்வானவரான அந்த மூணு பேரையும் வழிபட்டால் நீங்கள் மனசிலே சந்தோஷத்தை பெறலாம் இருங்க அம்பாள் யாரு திருமால் பராசக்தி யாரு திருமால் சிவபெருமான் சூரியன் திருமால் சூரியனுடைய சக்தி சிவபெருமான் கணவன் திருமால் மனைவி அவ்வளவுதான் கணவன் மனைவன் நினைச்சுக்க கூடாது கணவன் அவனுடைய பவர் இருக்கு மனைவியுர் பராசக்தி சிவபெருமான் பராசக்தி பராசக்தி யாரு திருமால் திரு நம்ம திருமூலர் சொல்ற மாதிரி யாரு சொல்றா அப்பாமி சொல்றார் அரியலால் தேவிருவையாற்று பெருமாளுக்கு திருமாலை தவிர மனைவி கிடையாது சிவபெருமான் என்பது ஆண் தன்மை திருமால் என்பது பெண் தன்மை ஆண் தன்மை வேகமா இருக்கும் பெண் தன்மை அழகா இருக்கும் யாருக்கு ரொம்ப அழகு சொல்லுங்க சுடுகாற்றிலாடுற பெருமானுக்கா யாரே ரொம்ப அலங்காரம் பண்ணி பாக்கிறோம் திருப்பதியில போய் பாருங்க அப்பா அலங்காரம் வேலைக்கு ஒரு அலங்காரம் காலையில் மத்தியானம் சாயந்தர ராத்திரி ராத்திரி ரெண்டு மணி நேரம் தான் அவர் தூங்குறாரு மற்றபடி எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டே இருக்காரு ஒர்க்கு ஒயில்ஜி ஒர்க்கு இல்லை ஒர்க் ஒர்க் ஒர்க்கு தான் அவருக்கு அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காரு பெருமாள் அது அழகு அப்போ திருமால் பராசக்தி அடுத்தது குருநாதன் பராசக்தி அதுதான் ரொம்ப கதை முக்கியம் குருநாதன் யாரு பராசக்தி பராசக்தி பண்றது யாரு வென்ற வேலை குருநாதன் பண்ற வேலை குருநாதன் என்ன செய்வார் கடவுளை காட்டுவார் அம்மா அப்பாவை காட்டுவா இதான்ட்டா உங்க அப்பா பைய அப்பான்னு சொல்லுவான் கோபம் வந்துட்டா உங்க ஆளை சும்மா இருக்கு சொல்லும்பாருட்ட அம்மாட்ட கோப்தான் அதுவும் சொல்லுவான் அப்பா குருநாதனை காட்டுவார் இவர் தான் தான் குருநாதர் குருநாதன் மட்டுமே கடவுளை காட்டுவார் வேற யாரும் கடவுளை காட்ட முடியாது அறிந்தவன் தான் காட்ட முடியும் கண்ணுள்ளவன் தான் பாதை காட்ட முடியும் ராமானுஜர் திருப்பதிக்கு போறார் ஸ்ரீவரும்புதூர்ல இருந்து புறப்பட்டு ஒரு இடத்துல வழி தெரியல திருப்பதிக்கு எப்படி போறதுன்னு வழி தெரியல ஒரு பையன் ஏத்த இறச்சு கோவனம் கட்டிக்கிட்டு அவன்கிட்ட போய் ராமானுஜர் நிற்கிறார் பன்னெண்டு நாமம் தம்பி வந்தான் திருப்பதிக்கு எப்படி போறது கிழக்கால திரும்புங்க அவன் காலில் விழுந்து கும்பிட்டார் எல்லாம் ஆச்சரியப்பட்டான் ராமானுஜன் நல்லா தானே இருந்தாரு ஆச்சாரியர் வைணவர் ஐயங்காருக்கு மேற்பட்டவர் பக்தர் இவன் கோவணம் கட்டின வய இவன் கால விழுந்து கும்பிடுறேன் பெருமாள் இருக்கிற ஊரை காட்டினாருநாதனுக்கு சமானம் கும்பிட்டு பெருமாள் இருக்கிற ஊர் திசை காட்டினவனே அப்படின்னா பெருமாளை காட்டுறவன் யாருங்க இவன் என்று யாரு சொன்ன சம்பந்தர் சொன்னாரா வீடுடைய பிரமாபுரம் மேதைய பெம்மான் இவன் என்று குருநாதன் தான் கடவுளை காட்டலாம் அதனாலதான் திருஞான சம்பந்தரை வல்லற் பெருமான் குருநாதனாக ஏற்றுக்கொண்டார் திருஞான சம்பந்தரை அப்பர் சுவாமிகள் குருநாதனாக ஏற்றுக்கொண்டார் அதனாலதான் திருஞான சம்பந்தர் பாட்டை முதல்ல வச்சாங்க முதல்ல பாடப்பட்ட பாட்டு இல்லை அப்பர் சுவாமிகள் தேவாரம் தான் முதல்ல வந்துச்சு அப்பருக்கு அறுபது வயசு ஆகிற போதுதான் இவர் பிறந்தாரு திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தர் ஆண்டவன் திருவடி அடைகிற பொழுது அப்பர் உயிரோடு பின்னாலையும் வாழ்ந்தவர் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெவுரு சிந்தித்தல் தானே நாலு சொன்னு கதை சு குருநாதன் திருமேனிய பார்த்தா உடனே அருள் கிடைக்கும் அருள் சக்தின்னு சொல்லி இருக்கேன் மறக்கப்படாது அருள் அது சக்தியாகும் அரண் தனக்கு சிவஞான சக்தியார் ஒரு பார்வையினாலே குருநாதன் பார்வை பட்டா போதும் தெளிவு குருவின் திருமேனி காண்டன் பத்தடகிரியார் ஒரு ராஜா பட்டினத்தார் சன்னியாசி ஒரு பிள்ளையார் கோயில் பட்டினத்தார் உட்கார்ந்து இருக்கார் பிள்ளையாருக்கு பின்னால திருட்டு திருட போனான் திருட போறான் பிள்ளையார்த்தான் பிள்ளையார நிறைய திருடி விட்டா உனக்கு ஒரு பங்கு தர்றேன்னு கொள்ளைக்கு பிள்ளையார கூட்டிச் சேர்த்து அனுக்கு வைக்கிற வியாபாரம் நல்லா வருதுன்னு அது மாதிரி கூட்டு செத்தச்சு போனான்னு திருடுனா நிறைய கிடைச்சிது தங்கம் வைரம் மாணிக்க மாலை நிறைய கிடைச்சிது சொன்னபடி ஒரு விலமதிக்க முடியாத மாணிக்க மாலையை இங்கே இருந்து வீசினான் பிள்ளையார் கழுத்துல போய் விழுகட்டும்னு அது பிள்ளையாருக்கு பின்னாலே இருந்தா பட்டினத்து பிள்ளையார் கழுத்துல போய் விழுந்துச்சு அவரு தியானத்தில் இருக்கார் மாலை விழுந்தா தெரியுமா பாம்பு விழுந்தா தெரியுமா ஒண்ணு தெரியாது காலையில இருக்கார் தூங்கினா ஆடுவான் சில பேர் பஸ்ல தூங்குவான் பார்த்திருக்கேன் அப்பா இப்படி ஆடி அப்படி ஆடி கடைசியில பக்கத்துல நான் உட்கார்ந்து இருக்கேன் அதான் அநியாயம் அவனும் நூத்தி கிலோ அப்படியே திருமேனிய தாங்க முடியல நல்ல வேலை இது மதுரை திருப்பத்தூர் போற வழி ஒரு பஸ் போயிட்டு இருக்கு முடியல முருகன் துணை ஒரு பள்ளம் பஸ் பள்ளத்தில் இறங்கி ஏற மடார் கம்பியில் தூக்கத்தில் இருக்கான் திருட்டு ராஜாவுடைய மாணிக்கமால இருக்கு கொண்டாந்துட்டாங்க மாணிக்க மாலையை கலட்டாட்ட கொண்டே காமிச்சான் இந்த மாலையை மாட்டிக்கிட்டு ஒருத்தன் தூங்குறான் திருடி இருக்கான் பட்டனத்தார கொண்ட கழுவுல ஏத்தப்போறான் கழுமளம்னா கம்பி இரும்பு கம்பி அப்படியே தூக்கி உட்கார வைப்பாங்க மலம் போற பாதையில் குத்தி தலைவலியா வந்துடும் நினைச்சாலே மூணு நாளைக்கு தூக்கம் வராது கற்பனை பண்ணுங்க மலம் போற பாதையில் குத்தி தலைவலியா அப்போ சாமி அந்த காலத்துல தண்டனைக்கு இழுத்து பாருடைய பேரை நமக்கு தீர்ப்பு சொல்லுவேன் அந்த அளவுக்கு ஆயிப்பி அதெல்லாம் கிடையாது கொண்ட ஏத்த போறாங்க சாமி முடிச்சுட்டா என்ன கழிவறத்தில் ஏத்த போறாங்க நான் ஒன்னும் தப்பு செய்யலையே கடவுள் தப்பு செய்ய மாட்டாரே ஒருவேளை போன பறவையில பண்ணதுக்கு இப்ப தண்டனையோ என் செயலாவது ஒன்றுமில்லை இனி தெய்வமே இப்பிறவி எடுப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனே வந்து மூண்டதுவே என் ஒரு வாக்கு மூண்டதுவே அறம்பாடினார் மூண்டதுவே நெருப்பு மூண்டது இவரை பார்த்தார் இவர் ஒரு பார்வை பார்த்தார் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் அப்படியே கால வந்துட்டார் ஒன்னும் பேச்சு கிடையாது ஒரு உபதேசம் கிடையாது கால பார்த்தார் பட்னத்து சுவாமியை பத்திரகிரியார் பார்த்தார் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் அப்படியே விழுந்துட்டார் பட்னத்தார் என்ன சொன்னார் திருவிடமருக்கு போல கோபுர ஒரு வார்த்தை கிடையாது நம்மளுக்கு ஒரு ஒரு ராஜா வந்து நம்ம காலில் விழுந்திருந்தா அதை அரமணையில் ஒரு ஆறு மாசமாவது சாப்பிடாம விடுவோமா அனுபவிக்காம விடுவோமா ஒண்ணும் கிடையாது திருவிடைமருதூருக்கு போ மேலக்கோபுர வாசலுக்கு போ மேலக்கோபுர வாசல்ல அவரு போய் உட்கார்ந்து போய் உட்கார்ந்து திருவூலர் சொல்றார் மேலக்கோபுர வாசல்புர வாசல்னா என்னன்னு இதுதான் மேலக்கோபுர வாசலாம் எது பிரமரந்திரஸ்தானம் நாளைக்கு சொல்றேன் அதையெல்லாம் இந்த மூலாதாரம் தான் கீழக்கோபுர வாசலாம் மேல என்ன மேல கீழே என்ன கீழே ஈஸ்ட் வெஸ்ட் இங்க கூடாதுனா பிரமரந்திரம் கீழக்கோபுர வாசல்னா மூலாதாரம் மூலாதாரத்துல உட்கார்ந்தா இப்பதான் யோகம் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் பிரமரந்திரத்துக்கு போயிட்டா யோகம் முடிய போகுதுன்னு அர்த்தம் நீ மேலக்கோபுர வாசல்ல போயிருன்னு பஸ்னத்து சாமி சொல்றார் என்ன அர்த்தம் மூலாத நீ பக்குவம் ஆயிட்ட கொஞ்ச காலத்துக்கு இல்ல எங்க அம்மாவுக்கு கடமை செய்யணும்னு ஊர்ல சுத்திக்கிட்டு இருந்தா நீ ஒன்னும் இல்ல என்ன பார்த்த மாத்திரத்தில சன்னியாசி ஆகிட்டே வீட்டுல கொண்டாட்டிட்டு சொல்லல பிள்ளைக்கு பட்டாபிஷேகம் பண்ணல உடனே வந்துட்ட நீ மேலக்கோபுர வாசலுக்கு போகணும் நான் கீழக்கோபுர வாசல்ல இருக்கணும் நீ நான் மூலாதாரத்துல இருக்கணும் நீ பிரமரந்திரத்துக்கு போகணும் நாளைக்கு அட்டமா சித்தி அட்டாங்க யோகம் பெரிய தலைப்பு எளிமையா சொல்ல பாக்குறேன் அப்ப இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் இப்ப லேச கோடி காட்டுறேன் மேலக்கோபுர வாசல்ல அவரு கீழக்கோபுர வாசல்ல இவரு ஒரு ஏழு எட்டு வருஷம் ஒரு நாய் ஒண்ணு வந்து சேர்ந்துச்சு அவர் ஒரு திருவோடு வாங்கினாரு சாப்பாடு வாங்குவார் பத்திரகிரி மகாராஜா ஒருத்தன் பிச்சை கேட்டாலே போயிடும் போயிடும் வாங்கிட்டு வந்து சாமிவார் பட்டத்து சாமி மூணு கவலம் சாப்பிடுவார் பத்திரகிரியார் அந்த எச்சில் சோத்த மூணு கவலன் சாப்பிடுவார் ஒரு நாய் ஒண்ணு பெண் நாய் அதுக்கு போடுவாங்க அது சாப்பிட்டு வாலாட்டிட்டு போயிடும் இப்படியே எழுத்து வருஷம் ஒண்ணு சிவபெருமான் அங்க இருந்து புறப்பட்டு வந்துட்டார் மத்தியான ரெண்ட மூணு மணி பட்டத்தாட்ட வந்தார் கீழக்கோபுர வாசலுக்கு ஐயா என்ன பசிக்குது சோறு நான் சன்னியாசி எங்கிட்ட ஒன்னும் கிடையாது மேலக்கோபுர வாசலுக்கு போங்க அங்க ஒரு குடும்பி இருக்கிறான் குடும்பி குடும்பி இருக்கிறான் அவன்கிட்ட போய் கேளுங்க அவர் இங்க வந்தார் மேலக்கோபுர வாசலுக்கு சாமி கீழக்கோபுர வாசலுக்கு போனேன் அங்க ஒரு சன்னியாசி இருக்கார் மேலக்கோபுர வாசல்ல ஒரு குடும்பி இருக்கிறான்னு சொன்னார் அந்த குடும்பி நீங்க தானான் இவருக்கு எப்படி இருக்கும் நானும் சன்னியாசி அவரும் சன்னியாசி என்ன சம்சாரிங்கிறார் ஏன் அவர்கிட்ட இல்லாதது எங்கிட்ட என்ன இருக்கு ஒரு நாயின் திருவோடும் இது என்னை சம்சாரி ஆக்கிபிடிச்சு திருவோட்டை தூக்கி நாய் மண்டையில போட்டார் நாயின் செத்துவோடு உடஞ்சுது முடிஞ்சு கையில பதினாறு வருஷம் ஓடிடுச்சு காசி ராஜா கூட்டிகிட்டுல விழுந்து கும்பிடுது பத்திரகிரியாருக்கு ஒன்னும் புரியல என்னம்மா நான் உங்கள் அடிமையுங்குது என்ன சொல்றேன் உங்களோட வர்றேன் உங்களோட இருக்கிறேன் ஒரு திருவோடும் ஒரு நாயும் இருந்ததுக்கே நம்மள சம்சாரி பொன்னையும் சுத்தாமி எச்சில சாப்பிட்ட புண்ணிய காசி ராஜாவுக்கு பொண்ணா பறந்திருக்கேன் இப்ப திருவடிய நாடி வந்திருக்கேன் என்னை காப்பாத்தணும் இனிமே பிறவி வேண்டாம் அப்படியா இங்கே வா நம்ம வாத்தியார் ஒருத்தர் இருக்கார் கீழகோபுரமா ஜன்மா முடிஞ்சிருக்கணுமே ஞானியின் எச்சில் சாப்பிட்ட பரமுத்து சித்திக்கும் திருமூலர் சொல்லி இருக்காரு பிறவி வரலாமா நினைக்கிறோம் என்ன பேரு மகாலிங்கம் மகாலிங்க பெருமானே இது என்னன்னு கேட்டார் ஒரு ஜோதி உண்டாயிற்று அவளது எல்லாரும் கலந்துட்டாங்க பட்னத்தார் மட்டும் வந்த பொண்ணு இப்ப பொண்ணா இருக்கு கலந்திருச்சு அவங்க அப்பா சேர்ந்துட்டார் பத்திரகிரியார் சேர்ந்துட்டார் வாத்தியார் பாஸ் பண்ணிட்டாங்க வாத்தியாருக்கு எப்படி எதுக்கு சொல்ல வந்தேன் குருநாதன் பார்வைக்கு அவளது ஆற்றல் உண்டு தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் அப்போது அடிகள் அப்பர் பெருமான் திருநாமத்தைத்தான் சொன்னார் சிவபெருமான் பேரை கூட சொல்லலை எல்லாம் திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு மாட்டுக்கு என்ன பேரு திருநாவுக்கரசு இந்த பையனுக்கு என்ன பேரு மூத்த திருநாவுக்கரசு தம்பிக்கு என்ன பேரு இரண்டாவது திருநாவுக்கரசு படிக்கு திருநாவுக்கரசு படி எல்லாம் திருநாவுக்கரசு வீட்டுக்கு திருநாவுக்கரசு இல்லம் பொண்டாட்டிக்கு திருநாவுக்கரசி அவ்ள என் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் மாணிக்க வாசகசாமி சொல்றார் ஆண்டவன் எனக்கு ஒரு வார்த்தை சொன்னா போதுங்கிறார் மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துரையே என்று மருந்தினடி என் மனத்தை வைத்து ஒரு வார்த்தை சொன்னான் என்னை ஓர் வார்த்தை உள்படுத்தி பற்றின என்கிறான் குருநாதன் சொல்ற வார்த்தையை காதல வாங்கிக்கோ உனக்கு ஞானம் கிடைக்கும் தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே குரு உருவை சிந்தித்தால் எல்லாம் கிடைக்கும் ராகந்திர சுவாமியிரி எழு சமாதியாக போட்டார் தோண்டி எல்லா ஏற்பாடும் ஆகி ஆயிரத்தி இருநூறு சால கிராமம் வாங்கி வச்சு நான் உள்ள உட்காருவேன் கையில ஜபமாக வச்சிருப்பேன் ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன் என்ன உள்ள உட்கார வச்சா ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன் பாடிக்கிட்டே இருங்கோ எப்போ இந்த ஜபமாலை அசைவது நிற்கிறதோ அப்போ நான் சமாதியாகி விட்டேன்னு அர்த்தம் ஆயிரத்தி அறநூறு சால கிராமத்தை என் மேல போட்டு மூடுங்கோ அதுக்கு மேல கோபுரம் முடிஞ்சு வச்சு சாமி உட்கார்ந்துட்டார் எல்லாம் கும்பிடுறாங்க இங்க இது அப்படியே போயிட்டே இருக்கு ஒரு நேரத்துல நின்னுது எல்லாரும் கண்ணீர் விட்டார்கள் ஆயிரத்தி இருநூறு சால கிராமம் மேல வச்சு எல்லாம் கட்டிட்டு இருக்கிற பொழுது ஒரு ஆள் ஓடி வந்து அழுதார் அப்பன்னா சார் அவருக்கு பேரு போனார் எங்கேயோ வழியில ஆறு குறுக்கிட்டது வெள்ளம் வந்தது வர முடியல ராகவேந்திரா ராகவேந்திரா ராகவேந்திரா அலறிக்கிட்டு ஓடி வாரார் அவர் சொல்லிக்கிட்டே வாரார் தர்மராய கல்பிரு நமதாம் காமதேனுவே சொல்லிக்கிட்டே வந்தாரா இங்க வந்து பார்க்கிறார் எல்லாம் முடிஞ்சு குருநாமத்தை சிந்தித்த பார்க்க முடியலையே உள்ள இருந்து இவர் கடைசியா பாடின சுலோகத்தை ராகவேந்திர சுவாமி பாடுறார் காதலப்பட்டது குருநாகு கும்பட்டு திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே சரி பராசக்தி இத்தனையா இருக்கிறார் இப்ப நேர இருக்க சொல்றார் திருவோளர் புவனம் படைப்பான் ஒருவன் ஒருத்தி உலகத்தை படைச்சது யாரு ஒருவனு ஒருத்தியும் ஒருவன் அவனுக்கு சமானம் இல்லைன்னு அர்த்தம் ஒருத்தின் அர்த்தம் அவனுக்கு சமானம் இல்லை புவனம் படைப்பார்க்கு புத்திரர் ஐவர் பராசக்திக்கு சிவனுக்கு அஞ்சு பிள்ளைகளான் என்னங்க அஞ்சு பிள்ளைங்கிறாரு ரெண்டு பிள்ளை தானே கோயில்ல வச்சிருக்கான் பிள்ளையாரு சுப்பிரமணியர் என்ன அஞ்சு பிள்ளைங்கிறாரு இந்த ஒரு சொல்றாரு புவனம் படைப்பானும் பூமிசையானாய் புவனம் படைப்பான புண்ணி என் வந்து நம்மளை எல்லாம் ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் பிரம்மா என் வேனைக்கு தகுந்தாப்புற உடம்ப உண்டாக்குறாரு பிரம்மாவுடைய காப்பாற்றுறது விஷ்ணுவின் வேலை எவ்வளவு காலத்துக்கு காப்பாற்றுவாரு நான் சாகுற வரைக்கு காப்பாற்றுவாரு நான் எப்ப சாகணும் அதான் தெரியாது தெரியும் பட்னத்து சாமி சொல்றார் கொஞ்சம் வேனைகளை அனுபவிக்கிறேன் எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன் அனுபவிக்கிறே அந்த மாட்டேன் அனுபவிக்காம பாக்கி இருந்தா எந்த மோசமான நம்மளை கொள்ள முடியாது அனுபவிச்சு முடிஞ்சு போச்சுன்னா எந்த கெட்டிக்கார டாக்டரும் நம்மளை காப்பாற்ற முடியாது அவளதான் வினை போகமே ஒரு தேகம் கண்டாய் வினை முடிந்தால் தினை போதலவும் இல்லாது விஷ்ணுவுடைய வேலை இது ஒடுக்கிறது யாரு ருத்ரமூர்த்தி குழந்தைக்கு பால் கொடுத்து தொட்டியில போட்டு ஓய்வு கொடுக்கிற மாதிரி ஆன்மாவுக்கு ஓய்வு ருத்ரமூர்த்தி இருக்கிற பொழுது மறைக்கிறது யாரு மறைக்கிறது என்ன அர்த்தம் இந்த நேரத்துல இன்னதுதான் நடக்கும்னு நமக்கு தெரியாம விட்டது தெரிஞ்ச ஆபத்து நாளைக்கு காலையில எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னு இன்னைக்கு தெரிஞ்சா இன்னைக்கு ராத்திரியே தூங்க மாட்டேன் இது இன்னைக்கு ராத்திரியாவுக்கு நிம்மதியா தூங்குவேன் ரொம்ப நல்லதுங்க கடவுள் மறைச்சுட்டே மறைக்கல நமக்கு பைத்தியம் முடிச்சிருக்கும் மறைப்பு கடைசி அருளன் நீ பண்ணன தீவினை நல்வினை இந்த கணக்கு மிச்சம் இருக்கு ரொம்ப பிறவி எடுக்கணும் இப்படி எல்லாம் எடுத்தா தாங்காது என் காலவுளு எரிச்சு போடுறேன் முந்தை வினை முழுதும் ியர் சிதம்பரத்திலே வாழ்ந்த நூத்தி நாலு வருஷம் வாழ்ந்த பெரியவர் அவர் சொன்ன உரை முந்தை முழுதும் அடிவேரோட போயிரும் இன்னுமே முளைக்காது வாசல் அடியாரும்ானவரும் அருங்கிடந்து எங்கும் படியாய்கிடந்து உன் பவளவாய் காண்பேனே குலசேகர் ஆழ்வாறு பாடுறார் செடி மாதிரி முளைக்குமா இப்ப அந்த வெனை என்ன போய்விடும் எல்லாம் உழைக்காமல் போய்விடும் அதுக்கு பேரு அருளல் ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அஞ்சு பிரம்மா விஷ்ணு ருதுரன் மகேஸ்வரன் சதாசிவம் ஐந்து பேரை பெற்றார்கள் பராசக்திக்கு அஞ்சு மண் ஒன்று தான் பல நற்கலமாயிடும் கொயவன் மண்ணை வச்சு ஆயிரம் பானை பற்ற உள் நின்ற எல்லாம் ஒருவனே கண் ஒன்று பல காணும் தன்னை காணாது அண்ணலும் இவ்வண்ணமாகி நின்றானே என் கண்ணு எல்லாரையும் பார்க்குது என் கண்ணு அதை பார்க்க முடியுமா நான் இப்படி இப்படி பண்ணி பார்க்கிறேன் மேல தெரியுது கேளு என் கண்ணு அதை பார்க்க முடியும் கண்ணாடிய வச்சு பார்க்க வேண்டியிருக்கு அப்படித்தானே கண் தன்னை காணாது எல்லாத்தையும் காட்டும் சிவபெருமான் எல்லாத்தையும் நமக்கு காட்டுவார் அவரை மட்டும் காட்ட மாட்டார் அதுதான் வாழ்க்கை திரிகையில் ஏற்றிய மண்ணை மனத்துற்றதெல்லாம் விருப்பப்பட்டதை எல்லாம் செய்கிறான் பராசக்தி நம்மை விருப்பப்பட்ட மாதிரியெல்லாம் செய்கிறாள் அவை யாரு அம்பன்ன கண்ணி நானூறு பாட்டுக்கு மேல இருக்கு அம்பாள பத்தி இன்னுமே அவளுடைய பெருமையெல்லாம் கொற்றாரு அப்படியே கண்ணி அம்பு போல கண்ணு அறிவை மனோன்மணி அது யாரு மனோன்மணி தெரியுமா சிவன் கோயிலுக்கு போனா சிவலிங்கத்துக்கு பக்கத்துல இடதுகை பக்கம் ஓரத்துல கத ஒரு திருமேனி இருக்கும் கிட்டக்கு போய் பார்க்கணும் எப்படி சிவலிங்கம் இப்படி இருந்தா இந்த ஓரத்துல இருக்கும் கத ஓரத்துல அவளுக்கு பெரு மனோன்மணின்னு பெரு அவளுடைய கருணை இருந்தால் தான் நீங்கள் சிவபெருமானை பார்க்க முடியும் இல்லை என முடியாது முதல் தேவி அவள் எழுந்தால் தான் மற்றவர்கள் எழுவார்கள் திருவம்பாவையில் எழுப்பக்கூடியவள் மனோன்மணி அம்பன்ன கண்ணி அறிவை மனோன்மணி கொம்பன்னு கோதை கொம்பு மாதிரியா கொம்பு என்ன அடியார்கள் பற்றி கொள்ளக்கூடிய கொழு கொம்பன்ன கோதை, கோை குளவிய செம்பொன் செய் யாக்கை உடம்பு செம்பொன் மாதிரி இருக்குமா செரிகமல் நாள்தோறும் நம்பனை நோக்கி நவிழுகின்றாளே அம்பாள் ஒவ்வொரு நாளும் சிவபெருமான் என்னமோ சொல்றாளா நம்பனை நோக்கி நவிழுகின்றாள் என்ன சொல்றான் அங்கதான் நம்ம வாழ்க்கையே இருக்கு இந்த பிள்ளைகளை எல்லாம் காப்பாத்துங்க பாவம் நீங்க வாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருந்தா என்ன காப்பாத்துக்கு போயிருக்கீயார் கோயில் ஒரு பெருமான் இருப்பார் அவருக்கு வலது பக்கம் அந்த மாட்டான் உட்கார்ந்து என்ன அர்த்தம் நீங்க சொல்றத நான் செய்கிறேன் சரிதானா நீங்க சொல்றத நான் செய்கிறேன் உடைய வாக்கை நோக்கி இருக்கக்கூடிய மங்கை அப்பர்சாமி முது காடுரை முக்கண்ணனை வாக்கே நோக்கிய மங்கை நீ முரலாய் அப்படி பார்த்துகிட்டே உட்கார்ந்து இருக்க அவளை அறியாத தேவர்கள் கிடையாது அவள் அருந்தவம் இல்லை நீ என்ன தவம் பண்ணனாலும் பராசக்தி வந்தாத்தான் தவம் பலிக்கும் அவள் அறி ஐவரால் ஆவதொன்றில்லை இந்த அஞ்சு பிள்ளைகள் இருக்குன்னா இந்த அஞ்சு பேரும் ஒன்னும் செய்ய முடியாது அவளன்றி ஊர் புகும் அவள் அந்த ஊருக்கு போக முடியாது உங்களால ஆமா இந்த பராசக்தி யாரு ரெண்டு செய்தி சொல்றேன் ஒரு பொம்மை இந்த பொம்மைக்கு ஒரு ஆசை இந்த ஆத்துக்குள்ள போய் எப்படியாவது கொஞ்சம் காத்து வாங்கணும்னு ஆத்துக்குள்ள பொம்மை எப்படி போறது யோசிச்சுக்கிட்டே இருக்கு ஒரு படகு வந்தது இந்த படகுல ஏறு உட்காந்தா ஆத்துக்குள்ள போயிடலாமே யாராவது போட்டான் பொம்மைக்கு சந்தோஷம் இனிமே நம்ம ஆத்துக்குள்ள போகலாம் ஆற்றுல காத்து வாங்கிக்கிட்டே போகுது நல்ல காற்று நல்லா இருக்கு இந்த பொம்மைக்கு ஒரு ஆசை இந்த தண்ணி அள்ளி கொஞ்சம் குடிக்கணும் ஆத்து தண்ணி கீழ கையை விட்டுது பொம்மை கைய விட்டு தண்ணிய குடிக்க போனா கை அப்படியே போயிடுச்சு என்னடா இது இந்த கைய விட்டுது அந்த கைய அப்படியே போயிடுச்சு மெதுவா காலை விட்டுது காலும் போயிடுச்சு இந்த காலும் போயிடுச்சு ஆசைகளை உள்ள புகுந்தது பொம்மையும் போயிடுச்சு ஏன்னா அது சக்கரை பொம்மை சக்கரை பொம்மை ஆத்துக்கொள்ள கையை விட்டா என்ன ஆகும் சக்கரை கரைஞ்சிடுச்சு அந்த கைய விட்டா அதுவும் கரைஞ்சிருச்சு எல்லாம் கரைஞ்சிருச்சா உள்ள போய் கரைகிற பொழுது நிமிந்து கரைஞ்சு ஏன்னா படகு கற்கண்டு படகு என்ன சார் என்னமோ கதை சொல்றீங்க இதுதான் நம்ம சொந்த கதை சிவபெருமான் என்பது அந்த பெரிய ஆறு வெள்ளம் பெருங்கருணை பேராறு சரிதானா இந்த படகு இருக்கே அதான் பராசக்தி கற்கண்டு படகுநாதன் அம்பாளுங்கிற படகுல வச்சான் நம்ம அம்பாளுங்கிற படகுல ஆன்மா போற பொழுது ஆண்டவனை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டான் அனுபவிக்க அனுபவிக்க கொஞ்சம் கொஞ்சமா தன்னை இழந்து கரைஞ்சிட்டான் அப்பதான் இங்க சந்தோஷம் தன்னை இழப்பதுதான் சந்தோஷம் நான் இருக்கிற வரைக்கும் சந்தோஷம் கிடையாது மரியாதை புருஷன் வந்த உடனே தன்னை இழக்கிறாள் அப்பா பேரு அம்மா பேரு அதை விட்டு இவர் பேரை இனிஷியலா போட்டுக்கிறான் இருபத்தி வருஷம் வளர்த்த அப்பா வீட்டுக்கு வர்றியான்னு கேட்கிறாரு அவரை ஒரு வார்த்தை கேட்டுட்டு வர்றேங்கிறான் காலையில தான் கல்யாணம் ஆகிருக்கு அதான் பே பொ படகு உதா மெதுவா கையை விட்டுதா கரைஞ்சுதா அம்பாள் ஆகிற படகு கரைஞ்சி போச்சு தெளிவா சொல்லவா ஆன்மாக்களை எல்லாம் சென்று. பேரா மீனாட்சி கோயில் முதல் நாள் திக்கு விஜயம் அடுத்த நாள் காலையில் திருக்கல்யாணம் திக்கு விஜயம் என்ன எல்லா திக்கிலையும் போய் எல்லாரையும் வெற்றி கண்டாள் கம்பீரமா நிப்பா மீனாட்சி ராஜாத்தியா நிப்பா அவ்வளவு பேரையும் வெற்றி கண்டவள் இந்த எல்லாத்தையும் ஜெயிக்கிறது திருக்கல்யாணம்னா ஆண்டவனோட கலக்கிறது சேனைகளை கூட கொண்டே ஆண்டவங்க சேர்த்து விட்டார் யாரு சேன நீங்களும் நானும் தான் சேனே அவள் அழைத்துக் கொண்டு சென்று இன்பத்தை அடியார்களுக்கு பற்றி ஆண்டவன்பால் சொல்லி ஆண்டவன் என்ற பெருவள்ளத்தில் அடியார்களை கரைத்து தானும் கரைந்து இன்பம் தரக்கூடியவள் பராசக்தி இவளுக்கு மிஞ்சி யாரும் கிடையாது என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை நீங்காத பச்சை நிறத்தை உடையவள் ஆங்காரியாகி ஐவரை பெற்று திரும்ப வருது கிரீங்காரத்துள்ளே இனி தமர்ந்தாளே ஒரு நிகழ்ச்சி சொல்றேன் மதுரையிலே கட்டி குளம் மாயாண்டி சாமி என்று ஒரு சாமி கோணம் தான் கட்டியிருப்பார் உடம்பு பூரா விபூதி அள்ளி போட்டுக்கிட்டே இருப்பார் ஒளிவன் தோன்றும் மாயாண்டி சுவாமி திருச்சிராப்பள்ளிக்கு வரார் நடந்துதான் போவார் எப்ப எங்க இருப்பார்னு தெரியாது திருச்சிராப்பள்ளிக்கு வந்துட்டார் ஒரு ஐயர் வீடு ஐயர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டார் சாமியை சாப்பாடு போடுறியாரு ஐயருக்கு சந்தோஷம் யாரோ ஒரு சன்னியாசி நம்ம வீட்டுல சாப்பாடு கேட்கிறாரு போட்டா புண்ணியம் கோவனம் உடம்பு போற விபூதி உட்கார்ந்தார் திருப்தியா சாப்பிட்டார் நிமிந்து பார்த்தார் உனக்கு எத்தனை பிள்ளை ஒன்பது பிள்ளை அந்த காலம் ஒன்பது பிள்ளைய வச்சு வளர்த்திருக்காங்களே அதை சொல்லுங்க இப்ப ஒரு பிள்ளைய வச்சு வளர்க்க நமக்கு துப்பு இல்லை நூத்துக்கு நூறு உண்மைங்க காலையில் குளிப்பாட்டி அனுப்பிச்சு வயிற்றுக்கு ஒரு ஆட்டோவுக்குள்ள திணிச்சு அப்புறம் அவன் போய் திரும்பி சாயந்தரம் வந்து நம்மளை பார்த்து மம்மிங்கிற தெரியுமா அர்த்தம் எகிப்து பேரு மம்மி பண்ணதுக்குள்ளார் ம அவருக்கு வரம் பத்தாவது பிறக்கும் சுப்போ சுப்பமணியோம் வேதம் மூணு மர சொல்லுது சுப்பிரமணியோம் சுப்பிரமணியோம் சுப்பிரமணியோம் மிகச் பெயர் பழனி மலை மேல் நின்ற சுப்பிரமணியா அமரர் பெருமாளே திருப்புகள் சுருதி முடிமோ நஞ்சல் சிற்பரமயான சிவ சமய வடிவாய் வந்த அத்து விதமான பர அந்த பாட்டு கடைசி வடி பழனி மலை மேல் நின்ற சுப்பிரமணியா அமரர் பெருமாளே சுப்பிரமணியம் பேர் வை அதே மாதிரி பத்தாவது மாசம் ஆண் சுப்பிரமணியம்னு பேரு சாமி திரும்ப வந்துட்டார் இந்த பையனை திருவானை காவல்ல காராடுகாத்தான் செட்டியார் வேத பாரசால வச்சிருக்கார் அங்க போய் பையனை படிக்க சொல்லு ரெண்டாவது முறையிட்டு ஒரு பக்கம் வேதம் படிச்சான் ஒரு பக்கம் இங்கிலீஷ் படிச்சான் சுதந்திர போராட்டம் வந்தது இருபது வயசு போராட்டத்தில் ஈடுபட்டான் கொண்ட சிறையில் போட்டான் அளிப்பூர் ஜெயில் உள்ள இருந்தான் வெளியில வர்றான் சுப்பிரமணிய சிவா சுப்பிரமணிய பாரதி மூணு பேரையும் வெளியில வந்து பார்க்கிறான் மூணு சுப்பிரமணியங்கள் சந்தித்தன ஒண்ணு நம்ம சுப்பிரமணியம் பாரதி இன்னொன்னு சுப்பிரமணிய பேசினா ஆன்மாவில ஈடுபாடு ஆன்மீகத்தில ஈடுபாடு ஆன்மீகம்னா என்ன கடவுளை பற்றி பேசுவது அல்ல கடவுளோடு பேசுவது பாரதியார் பராசக்தியோடு பேசுவார் சுப்பிரமணிய சிவா பேசுவார் கடவுளோட பேசணும் தேசம் வேண்டாம் எல்லாம் போதும் இருக்கவங்க பாத்துக்குவாங்க எனக்கு நிம்மதி வேணும் இமயமலை மலைக்கு ஓடுனா முடியலே சேலத்துக்கு வந்தா நிம்மதி இல்லை நேர மதுரைக்கு ஓடி வந்தா கிட்டத்தட்ட முப்பது வயசு வாழ்க்கையில நிம்மதி இல்லை வாழ்க்கையே இல்லை என் வாழ்க்கை வீணா போயிருமோ மீனாட்சி கோயிலில் வந்தா மீனாட்சிக்கு முன்னால் அழுதான் சிவன் சுக்கலிங்க பெருமான் சந்நிதிக்கு வந்தா சித்தருக்கு முன்னால உட்கார்ந்தா கண்ண மூடுனா தேம்பி அழுதான் முடிச்சு பார்த்தா கட்டி குள மாயாண்டி சாமி உட்கார்ந்து இருக்கார் மூணாவது முறை பிறக்கு முன்னால பிறப்பான்னு சொல்லி பேரு வச்சாரு பேரு வச்சதுக்கு அப்புறம் பாடசாலைக்கு அனுப்பினாரு வந்து எதிர்த்தாப்புல உட்கார்ந்தார் என்ன மனசுக்கு நிம்மதி இல்லை நான் சொல்றத சொல்லு நிம்மதி உண்டாகும் ஓங்காறு என்பாள் இந்த திருமந்திரத்தை சொன்னார் அம்பாளுக்கு என்ன பேரு ஓம் ஓங்காரி என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை பெண்ணுக்குரிய தியாகம் பெண்ணுக்குரிய பொறுமை பெண்ணுக்குரிய பக்தி பெண்ணுக்குரிய நம்பிக்கை இதெல்லாம் இருந்தால் தான் கடவுள்கிட்ட போக முடியும் நீங்க உடம்பால ஆணா இருந்தா கூட மனசளவில் பெண்ணுக்குரிய தியாகம் பொறுமை நம்பிக்கை பக்தி ஆண்களை விட பெண்கள் அதிகமாக நம்புவார்கள் என்னவோ அப்படித்தான் குழந்தைக்கு வியாதி வந்துட்டா இவர் டாக்டருக்கு போன் பண்ணுவார் அந்த அம்மா குருகா இந்த பழனிக்கு பாதையாத்திர வர்றேம் என்ன சம்பந்தம் நடக்கும் நூறு நீ ஆண்டவன்பால் சேர முடியும் ஓங்காறு என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை நீங்காத பச்சை நிறத்தை உடையவள் பச்சையா இருப்பா படைக்கிறது வெள்ளை காப்பாற்றுறது பச்சை அடக்கிறது ஒழிக்கிறது செவப்பு திருச்செந்தூர்ல சாமி வெள்ள சாத்தி வருவார் என்ன அர்த்தம் நான் படைக்கிறேன்னு அர்த்தம் பச்சை சாத்தி வருவார் நான் காப்பாத்துறேன் அர்த்தம் சிவப்பு சாத்தி வருவார் நான் ஒடிச்சுக்கிறேன் அர்த்தம் மூணு நாளும் கூட்டம் பார்க்கணுமே அதுலயும் பச்சை சாத்திர அன்னைக்கு காலையில பத்துல இருந்து ராத்திரி மூணு மணி விடிகாலம் மூணு மணி வரைக்கும் ஊரெல்லாம் என்ன பச்சை சாத்திரத்தை நம்மளை காப்பாத்துறது கடவுள்கிட்ட போய் என்னை படைப்பாயாக கேட்டான் படைச்சுதானே எந்த பாடுபடுறோம் என்னை அழிப்பாயாக தைரியம் கிடையாது கடவுளை என்ன காப்பாத்து அதனால அவளது அவளுக்கு இந்த மக்களை காப்பாற்றுவேன் அதான் ஆங்காரம் ஐந்து பிள்ளைகளை பெற்று ஓம் கிரீம் அவளுடைய பீஜாட்சர மந்திரம் ஓம் கிரீம் அப்புறம்தான் அவரை சொல்லணும் ஓம் ஓம் கிரீம் அகிலாண்டேஸ்வரிய திருமூலரே உங்களுக்கும் பராசக்திக்கு சொந்த அனுபவம் உண்டா உண்டு நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன் வந்தா என் கழுத்தை கட்டி பிடிச்சு விட்டா சின்ன பொண்ணு வாழையின்னு பேரு பத்து வயசு வந்தா என் கழுத்துல விழுந்தா கழுத்தை கட்டி பிடிச்சா ஒரு அமுக்குனா என்னன்னு திறந்துக்கு தெரியும் வாய் தன்னால திறந்துக்குச்சு ஆண் அவன் வாயில வெத்துல தாம்பூல வச்சிருந்தா என் வாயில துப்பிட்டா முழுங்கின அன்னையிலிருந்து எனக்கு ஞானம் கிடைச்சிருச்சு உறங்கும் அளவில் மனோன் மணி வந்து நான் உறங்கினேன் உலகத்தை பத்தி தெரியாம உறங்குறமில்ல கண்ணை முடியா உறங்குற கண்ணை முடிச்சுக்கிட்டே உறங்கணும் காலேஜில் பையன் கண்ணை முடிச்ச உடிக்கி உட்கார்ந்துருப்பான் பாத்தியார் நம்ம சொன்னது மண்டையில ஏறுதுன்னு நினைப்பார் ஒன்னு ஏறாது அப்படியே உட்கார்ந்து இருப்பேன் உறங்கும் கண்ணை முடியா தூங்கணும் முடிச்ச உடிக்கி தூங்கணும் ஒரு ஆள் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் வந்தாராம் ஏன் ஏன் மறந்து போச்சா வந்துட்டேன் வேதனூல் பிராய நூறும் மனுஷர் தாம் புகுவரேனும் பாதியும் உறங்கி போகும்னார் தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் ஏன் நூத்தி இருபது வருஷம் இருந்தா ஏன் நூறு இருந்தா ஐம்பது வருஷம் தூங்கிய போச்சா நான் உறங்கினேன் உறங்கு மளவில் மனோன் மணி வந்து கரங்கு வளைக்கை கழுத்தார புள்ளி வளையல் அணிந்த கையினாலே என் கழுத்தில் அப்படியே ஒரு அமுக்கு அமுக்கிளி தம்பலம் வெத்தில எச்சில் வாயில் உமிழ்ந்திட்டு உரங்கல் என்று உபாயம் செய்தாலே வாயில் அந்த எச்சில எனக்கு எவ்வாயில ஊற்றினாள் மறைஞான சம்பந்தர் எச்சில் உமாபதி சிவாச்சாரியாருக்கு கிடைச்சது கண்ணப்பன் எச்சில் காலத்தி அப்பனுக்கு உகப்பாயிற்று சரிதானா அந்த அம்பால் கொடுத்த தாம்பூலம் என்னை காப்பாற்றியது அரசமரான் வேப்பமரம் பொண்ணு அரசி ரெண்டுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க ஆலமரம் கல்லாலின்புடை அமர்ந்தவர் விஷ்ணு ஆளிலே வந்தவர் ஆலமர ரெண்டுக்கும் சமானம் சிவமும் சக்தியும் எப்படி ரொம்ப ஈஸியா சொல்றாப்புல புரிகிறப்பல சொல்லலாம் இந்த உடம்புக்கு உடல் ஏன் உடல் உடுத்தப்படுவதால் உடல் ஆன்மா இதத்தானே உடுத்தி இருக்கு உடல் இதுக்கு சரீரம்னு பேரு சஞ்சரிப்பதால் சரீரம் சரிதானா தேகம்னு பேரு தகிக்கப்படுவதால் தேகம் எரிக்கப்படுவது அதனால தேகம் உயிர் கொடுப்பது சிவம் உடல் கொடுப்பது சக்தி உயிர் கொடுப்பது சிவம் உடல் கொடுப்பது சக்தி ஒரு ஊர்ல ஒரு ஆசிரியர் ஆசிரியர்ட்ட நாலு பிள்ளைங்க அந்த ஊர்ல இருக்கவே ஆசிரியர்ட்ட வரமாட்டேங்கிறாங்க பாடம் சொல்லாம் கோழி போறான் வரமாட்டேங்கிறேன் நான் ஓடி போயிருவாங்க கோழி குண்டு அடிக்கிறவன் ஒரு வார்த்தையாடு இருக்காரு வர்றீங்களா எல்லா பேரும் பறந்தாங்க பாத்தியாருன்னு உடனே பறந்தாங்க மறுநாளைக்கும் போனான் ஏன் எங்கேயே கொடுத்து ஆட்ட வந்தா மிட்டாய் கொடுப்பேன்னா வம்பா போச்சு எனக்கு வாத்தியாறு வேண்டாம் ஒரே ஒரு பய அண்ணே நான் வர்றேன் மிட்டாய் தருவியா இந்த வந்து வாத்தியார்ட்ட உட்கார்ந்துட்டேன் அடுத்த நாள் போய் சொன்ன நாலு பேரு வந்தாங்க மிட்டாய் ரெண்டு மிட்டாய் கொடுக்கறாரா அங்க போனா வாத்தியார் முடிச்சதுக்கு அப்புறம் அவர் ரெண்டு மிட்டாய் கொடுக்கிறாரா மிட்டாய்க்கு ஆசைப்பட்டு ஐம்பது பய வந்துட்டான் காலையில் மிட்டாய் வாத்தியாறு பேச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மிட்டாய் பேச்சு அது ஒன்னும் புரியல என்ன சொன்னார் பத்து நாள் ஐம்பது பேரும் கேட்க ஆரம்பிச்சாத்திய நாள் எழுபது நாள் விழுந்துட்டை என்ன சார் அப்பவே கற்கண்டு படகு நீங்க இப்ப வாத்தியாருங்கிறீங்க சிவபெருமான் அந்த வாத்தியார் சட்டாம்பல்ல தான் பராசக்தி கோழி குண்டா சரிதானா கடவுள்கிட்ட வராம எங்கேயோ உட்கார்ந்து கோழி குண்டு அடிச்சுக்கிட்டு இருந்தோம் எதை எதையோ பாத்துக்கிட்டு உட்கார்ந்து கேட்டான் என்ன கும்புட்டின்னா உனக்கு நல்ல கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் கும்பிட ஆரம்பிச்ச விடுவோமா கல்யாணம் பண்ணி வச்சா இப்ப கும்புட்டின்னா நல்ல புள்ள பிறக்கும்னா அப்புறம் கும்பட்டினா பைசா கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாட்டி தானே கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தா இவன் இதுக்கு ஆசைப்பட்டு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனா நல்ல உள்ள பிறக்கும் வா திருக்கடூருக்கு அபிராமி அம்மனை போய் கும்பட்டின் துங்கம்லாம் தீரும் வந்துரு கொஞ்சம் அந்த ஆள் அன்னைக்கு பேசுற பொழுது தன்னையே கொடுப்பாருன்னாரு கடவுள் தன்னையே கொடுப்பாரா மனசு மாறினுச்சு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் கடவுளே எனக்கு இதெல்லாம் வேண்டாம் நீ வேணும்னு கேட்க ஆரம்பிச்ச கொண்டாந்து விட்டது யாரு சட்டாம்புள்ள அம்பாள் பராசக்தி அதை கோயிலுக்கு எதுக்காக வர்ற சொல்லுங்க இதோட பெருசே கிடைக்கும் காவேரி காத்தலை வெள்ளம் போற பொழுது தமிழரை கொண்டு போய் தண்ணி மோந்துகிட்டு வர்றோம் வெள்ளம் போகுது என்ன வேணாலும் வரலாம் இதுதான் பராசக்தி இருட்டறை மூளை இருந்த குமரி குருட்டு கிழவனை கூடல் குறித்து நீக்கி குணம் காட்டி மருட்டி அவனை மனம் புரிந்தாலே அருமையான பாட்டு இருட்டரை நம்ம பிறவி ஆனவா ஆனவன் இருட்டு தானே இருட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கான் மூலையில ஒரு குமரி பொண்ணு உட்கார்ந்து பராசக்தி கிளவியா குமரியா வயசே கிடையாது இருந்தாத்தான் வயசு இல்லைன்னா வயசு கிடையாது உலகெல்லாம் பெற்றாலும் எல்லோரையும் காப்பாற்றக்கூடியவள் அழியாத கண்ணி கன்னி பொண்ணுன்னு அவளுக்கு பேரு அகிலாண்ட கோடி உலகின்ற பின்னையும் கண்ணி என மறைபேசும் ஆனந்த ரூபமையிலே அப்படிப்பட்டவள் இருந்த குமரி இருக்கமா நம்ம கிழவனா குமரனா கிழவன் ஏன் ஜென்மம் எடுத்துக்கிட்டோம் ஆன்மாவுக்கு வயசு போட்டா என்னத்துக்கு ஆகிறது உடம்புக்கு வயசு இப்ப சார் உங்களுக்கு என்ன வயசு அறுபத்தி ரெண்டு உங்களுக்கு என்ன வயசு எழுபத்தி நாலு உடம்புக்கு தானே வயசு உங்களுக்கு வயசுக்கு வயசு போட்டி எடுத்தமோ அவ்வளதும் எல்லாரும் செத்துக்கிட்டே இருக்கிறான் இவன் நாளைக்கு இருக்க போறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான் குருட்டு போய்தானே இருந்ததெல்லாம் போச்சுங்கிறா இவன் எனக்கு இன்னும் பணம் வேணும் குருட்டு கிழவன் தானே இருட்டறை மூலையில் இருந்த குமரி பராசக்தி குரு கிழவனை கூட குறித்து இவனுக்கு அருள் பண்ண வேண்டும் என்று எண்ணி குருட்டினை நீக்கி இவன் கண்ணு குருட்ட முதல்ல நீக்கி குணம் பல காட்டி மருட்டி பயம் உறுத்தி அவனை மனம் புரிந்தாளே பராசக்தி இவனை மனந்து கொண்டாள் இவனோடு இணைந்து விட்டாள் மருட்டிங்கிறார் சில பேருக்கு அதிர்ச்சி வைத்தியத்தில் ஒழுங்காவே அதிர்ச்சி வைத்தியத்தில் ஒழுங்கா துளசிதாசர் ஒருத்தர் இருந்தார் ராமாயணத்துக்கு பேர் தெரியுமா ராமச்சரிதமான துளசிதாசர் சின்ன வயசுல பெண் பித்து கொண்டவர் பெண்கள் பக்கத்திலே போய் உட்கார்ந்து இருப்பார் அவர் அம்மா பார்த்தா இந்த பயல திருத்தனுமேன்னு கல்யாணத்தை பண்ணி வச்சு ஊரை சுத்தனவேண்டாட்டியை சுத்த ஆரம்பிச்சார் இருபத்தி நாலு மணி நேரம் அவ பேரு மமதா பாய் எப்படி இருக்கும் ஊர்ல உள்ளாங்க புருஷன் எங்க வேலை பார்க்கிறாரு அவரு பெரிய இண்டஸ்ட்ரியில வேலை பார்க்கிறாரு உங்க வீட்டுக்காரர் பெரிய காலேஜில் இருக்காரு இந்த பொண்ணை பார்த்து யாராவது கேட்டா என் புருஷன் என்னை சுத்திக்கிட்டு இருக்காரு சொல்ல வெக்கமா இருக்குமா இல்லையா அவளுக்கு என்னடா போச்சு ஒரு நாள் இடிச்சுட்டா என்ன வாழ்க்கை போய் நாலு காசு சம்பாதிச்சு புருஷன் தன் சம்பாத்தியத்துல சாப்பிடணும் அப்பா சம்பாத்தியத்துல சாப்பிட அப்பா சம்பாத்தியத்துல சாப்பிடறது அசல அழிக்கிறாப்பில தன் சம்பாத்தியத்துல சாப்பிடறது வட்டியில சாப்பிடுறது செட்டி நாட்டுல சாப்பிடற பிளேட்டுக்கு வட்டின்னு பேரு வைப்பேன் அந்த ஆட்சி சொல்லும் வட்டியில சாப்பிடு வெட்டியில சாப்பிடாத வட்டியில சாப்பிடு உங்க அப்பா சம்பாதிச்ச அசல்ல சாப்பிடாத நீ சம்பாதிக்கிற வட்டியில சாப்பிடு என்னையா போய் சம்பாதிச்சுட்டு வாடான் கட்டி சாதம் கட்டிக்கொடு ஒரு தயிர் சாதம் மூட்டை தூக்கிட்டான் புறப்பட்டான் காசியில இருந்து போலசிதாஸ் வாழ்ந்த ஊர் காசி பத்து கிலோமீட்டர் நடந்து வந்துட்டூருக்கு வழியில கல்லு காலு போய் ஒரு கல்லுல முட்டுனுச்சு காயம் மமதாண்ண இந்த முட்டுனா ராமாங்க மாட்டேன் கிருஷ்ணாங்க மாட்டேன் பொண்டாட்டி பேரு மமதாண்ண நினைப்பு வந்துருச்சு அவளை விட்டுட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டேன் பத்து கிலோமீட்டர் வந்துட்டு மத்தியானம் ஆயிடுச்சு அவளை பார்க்கணும் என்ன வேலை என்ன சாப்பாடு போ கட்டுச்சாத மூட்டையை தூக்கி எறிஞ்ச படுவேகமா வரட்டிய பார்க்கணும் இப்பவே பார்க்கணும் விட்டு போச்சு காலையில் ஆறு மணிக்கு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு ஆறு மணி நேரம் ஓடி வந்தா வீட்டுக்கு வந்தா சாயந்தரம் ஆறு மணி பொண்டாட்டிய பார்க்க கதவை தட்டுனா அவங்க அம்மா வந்தா எங்க மாமதான்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா அவ எ காத்து கிடந்திருக்கா இந்த மனுஷன் எப்ப போவ நம்ம அம்மா வீட்டுக்கு போவோம் விடமாட்டேங்கிறானே இருபத்தி நாலு மணி நேரமும் சுத்துறானே ஓடுனா உடனே அங்கே இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் ராத்திரி எட்டு மணிக்கு ஒன்பது மணி ஓடுறான் வழியில ஆத்துல வெள்ளம் போகுது வெள்ளத்தை தாண்டனும் ஒரு கட்டை வந்தது கட்டையில் ஏறி உட்கார்ந்துட்டேன் அப்படி தள்ளிக்கிட்டே போன குளிர்ச்சது கட்ட ஒரு துணி சுத்தி இருந்ததுமதா வேற எந்தாட்டிய ஒரு வழியா கரை ஏறிட்டான் கரையேறி மேல போயிட்டான் வீட்டுக்கு போறான் ராத்திரி பன்னெண்டு மாமியார் வீட்டுக்கு போறான் மாப்பிள்ள வருவார் கதவியா திறந்து வச்சிருப்பாங்க போய் பார்க்கிற கதவு சாத்தி கிடக்கு பன்னெண்டு மணி வழி இப்பவேங்குது வீட்டுக்கு முன்னால விழுத புடிச்சு ஏறுனா கை வலித்தி விட்டுது தேய்ச்சிக்கிட்டான் ஏறுனா மேல ஏறனா குதிச்சான் வீட்டுல திருடன் திருடன் வந்து பார்த்தா மாப்பிள்ள வந்திருக்காரு அம்மா சொன்ன அவங்க வீட்டுக்காரரு தேடி வந்துட்டார்டி வந்து பாக்குறா ஐயயோ இது என்ன என்ன துணி பிணத்துக்கு போர்த்தி இன்னைக்கு காசியில் போய் பாருங்க துணியை சுத்தி ராம் நாம் சத்திய வருது ராமன் நாம தாண்டா சத்தியம் மற்றதெல்லாம் போய் ராம் நாம் சத்திய காசிக்கு போயிட்டு வந்தேன் தான் சத்தியம் போர்த்து அப்ப நான் வர்ற வழியில் அந்த ஆத்தில வந்தது கட்ட இல்ல கட்ட இந்த ஆடுது அதிர்ச்சி பயம் ஆமா எப்படி வீட்டுக்குள்ள ஏறி குதிச்சிங்க வெளியில விழுது தொங்குனு விழுதா மத்தியான வரைக்கும் ஆட்ட முழுங்கிட்டு மலைப்பாம்பு தொங்குது பொண்டாற்றி ஆசைகளை மலைப்பாம்புன்னு தெரியாம கையில மண்ணை தேய்ச்சிக்கிட்டு வழுக்கணுட புரியாம ஏறி குதிச்சிருக்கான் இப்ப இன்னும் பயமா போச்சு இந்த பாம்பு என்ன முழுங்கிருந்தா என்ன ஆகி இருக்க அவன் ஒரு பாரு பார்த்தா ஏன் உடம்பு மேலே இவ்வளவு ஆசையா இந்த தோலை உரிச்சிட்டு இரு காலால் எழுப்பி வளை முதுகோட்டி கை நாட்டி நரம்பால் ஆக்கையிட்டு தசை கொண்டு மேய்ந்த அகம் பிரிந்தால் கிரி தொலைத்தோன் இருதால் அன்றி வேறையே கந்தரலங்காரம் இந்த உடம்புல வச்ச ஆசைகளை ஆயிரத்தில ஒரு பங்கு ராமன் மேல வச்சிருந்தா நீ கடத்தேறி இருப்படி அதிர்ச்சி வைத்தியம் பயந்து நிற்கிறான் பணத்தினுடைய துணியை போர்த்திட்டான் பாம்ப பிடிச்சி ஏறி இருக்கான் அந்த அதிர்ச்சி இவ சொன்ன வார்த்தை அப்படியே விட்டான் ராம் ராம் ராம் ராம் இவருதான் துளசிதாசர் ராமச்சரிதமான செழுதியவர் மருட்டி அவனை மனம் புரிந்தாளே திருவோலர் திருமந்திரம் அரிசி மாவும் உளுந்த மாவும் சேத்தா இட்டிலி சார் இது இதுவரைக்கும் தெரியாத நல்லா தெரியும் இன்பம் சிவத்தின் சக்தியம் சேத்தா சிவன் அருள் ஆன்மாவுக்கு இன்பம் ரெண்டு சேருதல் அங்கே அதே மாதிரி தான் துதிக்கை ஆற்றையான ஆடி இருந்துச்சான் ஒரு பரம ஞானி போய் உலக்கையை இனிமே ஆடாது வயிற்று பிழைப்புக்கு பூமி வாழ்க்கை நிம்மதிக்கு சாமி அருள் அது சக்தியாகும் மறந்தனக்கு அருளை இன்றி தெருள் சிவம் இல்லை அந்த சிவமன்றி சக்தி இல்லை உடம்புக்குள்ள எல்லாரும் இருக்கிறாங்க உடம்புல மூளை யாரு தெரியும் ரத்தம் முருகன் வயிறு பராசக்தி சோறு போடுறவளும் அவன் தான் அதை ஜீரணிக்கிறவளும் அவதான் வயிறு பராசக்தி சூடு தொண்ணூத்தி எட்டு புள்ளி நாலு சிவபெருமான் தண்ணி திருமால் ஆற்றல் சூரியன் ஆதிசங்கரர் மதம் உண்டாக்கினார் சிவபெருமான சைவம் பெருமாளை கும்பிடுறது வைணவம் சூரியனை கும்பிடுறது சௌரம் அம்பாள் பராசக்தியை கும்பிடுறது சாக்தம் பிள்ளையார கும்பிடுறது கானாபத்தியம் முருகனை கும்பிடுறது கௌமாரம் ஆறு உடம்புக்குள்ளே இருக்கு கொம்பனையாளை குவிமுலை மங்கையை வம்பவில் கோதையை வானவர் நாடியை செம்பவள திருமேன் இச்சிறுமியை நம்பி என் உள்ளே நயந்து வைத்தேனேன் பராசக்தியை எனக்குள்ள வச்சிருக்கிறேன் நம்ம நூல் பதினெட்டாயிரத்தி சொச்சம் பாட்டுக்கு திருமுறைன்னு பாடு வைக்கிறீங்கள திருமுறைன்னு திருமுறையில இங்க இருக்கு ஒன்பதாம் திருமுறை வரைக்கும் கிடையாதுங்க திருமுறையின் பாடவே இல்லை முதல்ல அம்பாளை பத்தி பாடுற பொழுது திருவோலர் பாடுறார் ஏடங்கையின் அங்கை சரஸ்வதி மகாலட்சுமி அங்கை கையில ஏடு வச்சிருப்பாள் இறை எங்கள் முக்கி இவளுக்கு மூணு கண் உண்டுகம் நேரத்தில் இருப்பார் விரும்பும் பெண் தாமரை வெள்ள தாமர பூவில் இருப்பாள் பாடும் திருமுறை திருமுறை பாடுவாள் சூடுமின் சென்னி வாய்த்தோத்திரம் சொல்லுமே அவள் திருவடிகளை பிடித்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாய்த்தோத்திரம் சொல்லட்டும் உலகம் நடக்கிறது யாரால் சிவபெருமானாலா இல்லை ஆண்களாலா ல்லை அம்பாள் பராசக்தி பெண்கொடி உலகத்தை தோற்று வித்தாள் நடத்து விக்கிறாள் அழிப்பாள் ஆண்டவனோடு இணைத்துக் கொள்வாள் அவளை அடிப்படையாக வைத்துத்தான் உலகம் நடக்கிறது பைந்தொடியாலும் பரம நிருந்திடத்து திண்கொடியாக திகழ் தரு ஜோதியாம் ஜோதிமயமானவள் பராசக்தி விண்கொடியாகி விளங்கி வருதலாள் விண் அளவுக்கும் கொடி போல அவள் இருப்பாள் பெ நடந்தது உலகே உலகம் பெண்ணை கொடியாக வைத்து நடந்தது எந்த பெண்ணை பராசக்தியை நானூறு பாட்டு கிட்டத்தட்ட நான் ஒரு இருபத்தஞ்சு பாடலை சொல்ல ஆசைப்பட்டேன் பராசக்தி இல்லாவிட்டால் சிவம் இல்லை பராசக்தியின் அருள் கிடைக்குமானால் இம்மையிலும் வாழலாம் மறுமையிலும் வாழலாம் என்று பரம ஞானியாய் இருக்கக்கூடிய திருமூலர் பேசுகிறார் இன்றைய தலைப்பு பராசக்தியின் பெருமை நாளைய தலைப்பு அட்டமா சித்தி அட்டாங்க யோகம் உடம்பை பற்றியது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணி ஊரகம் இவற்றை பற்றிய உரை இருந்து கேட்ட சான்றோர்களுக்கு நன்றி